ஹரிஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய பாடத்திட்டத்தினுடைய முதற் விதியாக பிருகதாரண்ய உபனிஷத்துங்கிற ஒரு ஒரு மந்திரத்தை காலையிலே அனுப்பிச்சிருந்தேன் அந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்திகின்னு சொல்லுது அதாவது அசத்தோமா சத்கமைய அப்படின்னா உண்மையற்றதுல இருந்து என்னை உண்மைக்கு அழைத்துச் செல்வீராக தமசோமா ஜோதிர்கமைய அப்படின்னா தமசன்னா இருள் இருளிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வீராக அப்புறம் மிருத்யோமா அமிர்தம் கமைய அப்படின்னா மிருத்யோம்னா மரணம் அமிர்தம்னா மரணம் இல்லாத நிலை அப்ப மிருத்யோமா அமிர்தம் கமையனா மரணத்திலிருந்து மரணமற்ற நிலைக்கு என்னை அழைத்து செல்கிறார்கள் அப்படின்ட்டு உபனிஷத் மந்திரம் ஒரு வேண்டுகோள் விடுக்குது இப்ப இந்த மந்திரம் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் அடிப்படையா வச்சுதான் இப்ப நம்ம இந்த வகுப்புல பயணிக்கிறோம் ஏன்னா இப்ப நம்ம வந்து உண்மையற்றதுல இருந்து உண்மையை நோக்கி பயணிக்கிறோம் இருளிலிருந்து ஒளியை நோக்கி பயணிக்கிறோம் மரணத்திலிருந்து மரணம் இல்லாத நிலையை நோக்கி இப்ப நம்ம பயணிக்கிறோம் இப்ப இந்த பயணத்துல நம்ம வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்துல முக்கியமா நம்ம வந்து மனசை பத்தி அதிகமா படிக்கிறோம் இப்போ கடந்த பாடத்திட்டத்துல நம்ம சொன்ன மனம் உணர்வு இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உணர்வுலயே பயணிக்கலாம் ஆனா நீங்க மனதில் இருக்கின்ற வரைக்கும் உணர்வை நீங்க பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்திட்டத்துல பார்த்தோம் இப்போ மனம் உணர்வு அல்லது மனம் அறிவு இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்ங்கிறது நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு கடந்த வகுப்புல சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்ப அறிவுங்கிறது ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குது அதுல இருமைகள் கிடையாது அது ஏக அறிவாய் எல்லையற்று எங்கும் எதிலும் நீக்க மர அதை பிரிக்க முடியாது அது பூரணம்னு சொல்லிட்டேன் ஆனா மனம் அப்படி இல்லை இருமைகளால் சூழப்பட்டிருக்கின்றது மனதிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இது சரி இது தவறு அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகளோடு மனம் நிறைந்து காணப்படுகின்றது இப்ப இந்த மனம் கடந்த அந்த மகத்தான அறிவை அடையறதுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் மனம் இருமைகள் விடுபடணும் அப்பதான் அறிவு நிலைக்கு பயணிக்க முடியும் உணர்வு நிலைக்கு பயணிக்க முடியும் இங்க அறிவு உணர்வுன்னாலும் ஒண்ணுதான் அதனால இப்ப மனம் கடந்த நிலை அப்படிங்கறத நம்ம எப்படி ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும் இப்ப மனம்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால்தான் மனம்ங்கிறது இருக்கு இந்த மனம் எப்படிப்பட்ட மனம் தனித்துவமான ஒவ்வொரு மனிதனுடைய தனித்துவமான மனமா அல்லது இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய சமஷ்டி மனமா அப்படிங்கறத நம்ம பார்த்த பொழுது இங்க இருப்பது ஒரே ஒரு மனம்தான் அது வந்து பிரபஞ்ச மனம் சமஷ்டி மனம் அது ஒவ்வொரு தனித்தனி உபாதிகளில் பிரதிபிம்பிக்கும் போது அது விஎஸ்டி மனமாக அந்தந்த மனதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடல்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த மனம் எப்படிப்பட்ட மனமா இருக்குன்னா நமக்கு காரணத்தேகமாக சஞ்சித கருமாவிலிருந்து நமக்கு எண்ணங்கள் எழுகின்றன அதனுடைய அடிப்படையில தான் நமக்கு பிறப்பு கிடைச்சிருக்கு இப்போ இந்த உடல் இப்படித்தான் இருக்கணும் இந்த சூழ்நிலையில தான் பிறக்கணும் இப்படித்தான் இறக்கணும் அப்படிங்கிற எல்லா தீர்மானமும் அதுதான் தீர்மானம் பண்ணி அந்த டிசைன் பண்ணி அனுப்புதிங்க அதனுடைய இயக்கத்துல தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரம்மம்ங்கிற ஒரு பேரறிவு சக்திங்கிற தன்னுடைய வெளிப்பாட்டின் மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புல படித்தோம் அப்போ இந்த பிரம்மம்னா எப்படி இந்த பிரம்மத்தை பத்தி நமக்கு தெரியவே இல்லை பிரம்மம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு தூரம் போராடுறோம் அறிவுனா என்ன உணர்வுனா என்ன பிரம்மம்னா என்னன்னு தெரியல அது அனுபவமாக மாட்டேங்குது அப்போ இந்த பிரம்மத்தை பத்தி ஒரு டெஃபினேஷன் கொடுங்க அப்படின்னா சாதாரணமா சாஸ்திரம் என்ன சொல்றது நிர்குணம் நிரஞ்சனம் நிர்மலம் அல்லது இது ம சொல்லிட்டு இருக்கு அதே சமயம் அதை சூன்யம்னு சொல்றது பூஜ்ஜியம் சூன்யம் அப்படின்லாம் அந்த பிரம்மத்தை பத்தி பேசு அப்போ இந்த பிரம்மத்தை ஏன் நம்ம வந்து சூன்யம்னு சொல்றோம் அப்படின்னா சூன்யம்னா பொதுவாக வந்து ஒரு பூஜ்யம்ங்கிற அர்த்தத்துல தான் சொல்லப்படுது சூன்யம்னா ஒரு சூரிய ஒரு வட்ட வடிவமாக இருக்கிறது அப்போ அந்த பூஜ்யத்துக்குள்ள இந்த மொத்த ராஜ்யமே இருக்கு அந்த இறைவன்கிற எப்பயுமே எப்படி இருக்கிறான்னா பூஜ்யமாக தான் இருக்கிறான் அதனால தான் பெரிய பெரிய ச சன்னியாசிகளெல்லாம் பூஜ்ய ஸ்ரீ ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க பூஜ்ஜிய ஸ்ரீ வார்த்தையை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா இறைவன் பூஜ்ஜியமானது அவனோட பக்கத்துல நீங்க ஒன்ன போட்டீங்கன்னா முன்னாடி அந்த பூஜ்யத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்ன போட்டிங்கன்னா அதனுடைய மதிப்பு வந்து பத்தா மாறிடும் அதே அந்த பூஜ்யத்துக்கு பின்னாடி கொண்டு போய் ஒன்ன போட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு வந்து பிலோ ஜீரோ மைனஸ்ல போயிடுது அப்ப பாருங்களேன் பூஜ்யம்ங்கிறதுல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை ஆனா எப்போ கொண்டு போய் அந்த பூஜ்யத்துல ஒன்னு சேர்த்துறமோ அப்ப ஏற்றத்தாழ்வுகள் வந்துடுது பாருங்களேன் அப்போ அந்த உண்மையான பர பிரம்மம் பேரறிவு எதனுடனும் சங்கமிக்காமல் அசங்கனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது தொடர்பு கொள்ளாமல் என்ன நடக்குது சரி தூக்கி பின்னாடி போட்டோம்னா பிலோ ஜீரோக்குள்ள போய் மைனஸ்க்கு போயிடுது ஒரு எல் மாதிரி ஒரு கோடை போட்டுட்டு எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு நம்ம நவீன பாடத்திட்டங்கள்ல அதில் ஜீரோ ஸ்கேல்லிருந்து நீங்கள் மேலே டிஜிட்ட வந்து கிராஃபை ஏற்றிக்கிட்டே போறீங்கன்னு வைங்களேன் ஒன் டூ த்ரீன்ட்டு அதை அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும் அது தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் அதாவது எண்கள் வந்து கூட்டிக்கிட்டே போகுது மேலே அந்த ஜீரோலேருந்து கீழே நீங்கள் வந்து எண்களை இறக்குனீங்கன்னு வைங்களேன் மைனஸில் போகும் தட் இஸ் கால்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் இப்போது ஜீரோவில் இருக்கிற வரைக்கும் இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது பாசிட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது நாம் அந்த ஸ்கேலில் என்ன பண்ணுறோம்னா நம்பர்ஸ் ஆட் பண்றோம் ஒன் டூ த்ரீ ஆட் பண்ண உடனே போகும் அப்போ வேல்யூ மாறுது கீழே பண்ண நெகட்டிவ்ல ஆட் ஆகிட்டே போகும் இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லுதுக்கு மொழி பிரச்சனை இருக்கிறதுனால இன்றைய பெரும்பாலானவர்கள புரிந்து முடியல இப்ப வேதத்தினுடைய பிரதான விசேஷமான ஒரு உண்மை என்ன சொல்றது அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த வெளி மட்டும்தான் இருந்தது இந்த வெளியிலிருந்து இரண்டு சக்திகள் வெளிப்பட்டன அந்த சக்திகளை வந்து ஆவரணம் விட்சேபம்னு சொல்லிச்சு சாஸ்திரம் அதாவது மறைக்கும் சக்தி தோன்றும் சக்தி என்ற இரண்டு சக்திகள் தோன்றியது அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது இப்போ நம்ம நவீன ஃபார்முலாவில இதை பொறுத்துவோம் இப்போ தோன்றும் சக்தி மறைக்கும் சக்திங்கிறது தான் இங்கே நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ நம்ம மாடர்ன் சயின்ஸில் நம்ம படிக்கிறோம் இந்த பாடத்தை இப்ப இறைத்தன்மையில வந்து எந்த எனர்ஜியும் இல்லை இறைவன் வந்து பிரம்மம் வந்து எதிலும் சங்கமிக்காமல் தண்ணில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் அது பாட்டு இருந்துட்டு இருக்கு ஆனா அதுல இருந்து வெளிப்பட்ட சக்தி இருக்கு பாருங்க மாயா சக்தி அந்த சக்தி தான் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு ரெண்டா பிரிஞ்சிடுச்சு இப்ப இந்த இரண்டு பிரிவினைகள் மனம் உண்டாவதற்கு காரணம் ஆயிடுச்சு நம்மளுடைய மனம் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஏற்றத்தாழ்வுகளோடு காணப்படும் இது சரி இது தவறு அல்லது அது சரி இது சரி எதையோ ஒண்ணு பிடிச்சிக்கும் மற்றத்துல வந்து அந்த முரண்பாடாக இரண்டு விஷயங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் மனம் ஆனால் எப்போ இந்த முரண்பாடை கைவிடுவோம் அப்போ வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுது மீண்டும் ஜீரோக்குள்ள வந்துடும் ஜீரோக்குள்ள வரும்போது அது பிரம்ம தன்மையில நிற்கும் இப்போ எப்ப மேல போவதோ அப்போ பாசிட்டிவ் எண்களுக்குள்ள போயிடும் கீழே போனா நெகட்டிவ் எண்களுக்குள்ள போய்டும் இப்போ இப்படிதான் இந்த மனம் வந்து இயங்கிட்டு இருக்கு இப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற விஷயம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா சக்தியினுடைய வெளிப்பாடு பிரம்மத்தினிடம் வந்து வெளிப்பட்ட மாயா சக்தியினுடைய வெளிப்பாடு இது வந்து ஆவரணம் விட்சேபம்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்தில் படிச்சிருக்கோம் இப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்ற வரை அந்த இறைத்தன்மைக்குள்ள நம்மளால் நுழையவே முடியாது அப்ப பூஜ்ஜியமான ஒரு இறைத்தன்மைக்குள்ள நுழையாம நம்ம எப்படி நம்மளை அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் நீங்க அதனால தெளிவாக புரிஞ்சுக்கணும் சாதாரணமா வாய் வார்த்தையால் நான் பிரம்மம் வந்து இறைவனாக இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மிஸ்திரானத்தை வச்சுக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டோ நான் பிரம்மன்னு சொல்லிக்கிட்டோ சுத்தனால ஏதாவது பலன் இருக்கா என்ன கண்டிப்பா கிடையாது அப்ப உண்மையிலேயே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா என்னுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா பூஜ்ஜிய இருக்கணும் பூஜ்யஸ்ரீ இந்த சுவாமிகள் பூஜ்யஸ்ரீ அந்த சுவாமிகள்னு நம்ம போட்டுக்கிறோம் ஆனா அந்த பேரளவில் அந்த பூஜ்யஸ்ரீ இல்லாமல் உண்மையாகவே நாம் பூஜ்யஸ்ரீயாக இருக்கிறோமா அப்படி இருந்தால் நாம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதுக்கு தகுதியானவர்கள் அப்போ அந்த தகுதியை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைத்தன்மைதான் நம்முடைய தன்மை அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இருமைகளற்ற நிலைப்பாட்டுக்குள் நாம் கண்டிப்பாக வந்து ஆக வேண்டும் இதை வந்து திருக்குறள் அழகா சொல்லுது இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் சேர்ந்தார் மாட்டு ஒரு குரல் இருக்கு அதுல சொல்லுது இருள் சேர் இருவினை சேரா இறைவன் இரண்டு வினைகளும் சேராத அதாவது இருளால் சூழப்பட்ட வினைகள் வினைகள் எப்படிப்பட்டதுன்னா இருளால் இருக்குது அந்த இருள் இருந்தா அங்க வினைகள் இருக்கும் வினைகள் இருந்தா அங்க இருள் இருக்கும் அங்க வெளிச்சம் இருக்காது அப்போ வினைகள்னா என்ன செயல்கள் செயல்கள்லாம் என்ன இது நல்லது இது கெட்டதுன்னு எதையோ ஒண்ணு புடிச்சுக்கிறோம் இல்லையா அந்த செயல்கள் அந்த அது எப்படிப்பட்ட செயல்கள் இரு வினைகள்னு சொல்லுது திருக்குறள் ஒரு வினைன்னு சொல்லல இருவினை அப்ப இருவினை என்ன இது நல்லது இது கெட்டது அப்படின்னு ரெண்டு வினை அங்க உண்டாக்கப்பட்டிருக்கு அந்த இருவினையும் சேரா இறைவன் அந்த இருவினை சேரவே சேரா யாரு இறைவன் கிட்ட அந்த அப்படிப்பட்ட இறைத்தன்மையை தெரிந்துவன் தான் இறைவனுடைய புகழை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமே தவிர மற்றவரெல்லாம் இறைவனுடைய புகழை பாடுவதனால் எந்த பிரயோஜனமும் ஏன்னா இங்க இறைவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் வாய் வார்த்தைகளால் நம்ம இறைவனை புகழாரம் பாடலாம் ஆனா உண்மையான இறைவனுடைய புகழை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இருவினைகள் அற்ற நிலை நமக்கு கண்டிப்பாக உண்டாக வேண்டும் அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலைக்குள்ள நம்ம கண்டிப்பாக வந்தாக வேண்டும் அதுதான் இங்கே வந்து முக்கியமாக அறிவுறுத்தப்படுகின்றது அப்போ இங்க இருமைகள் அற்ற நிலைன்னு நம்ம சொல்றோம் இருவினைகள்ங்கிறத நம்ம இருமைகள்னு பொதுவாக எடுத்துக்கிறோம் இருமைகள் அற்ற நிலை தான் இறைவனுடைய உண்மை நிலை யதார்த்த நிலை அந்த நிலை பூஜ்ய நிலை அந்த பூஜ்ஜியத்திலிருந்து தான் இந்த ராஜ்யமே வந்திருக்கு இத வந்து பிக்பேங் தேரின் சயின்ஸ் பேசுது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்துல இங்க நத்திங் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்த பிறகு இந்த பிரபஞ்சம் உண்டாகி விட்டது அப்புறம் இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது இதற்கு கோடான கோடி கோள்கள் சூரியன் சந்திரன் போன்ற ஜீவராசிகள் எல்லாமே வந்துடுச்சுன்னு சொல்லி சயின்ஸ் இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கு இதான் சாஸ்திரமும் சொல்லுது ஆரம்பத்துல ஒன்றுமே இல்லை வெறும் வெளி மட்டும்தான் இருந்தது அந்த வெளியிலிருந்து இரண்டு சக்திகள் வெளிப்பட்டன ஆவரணம் விச்சேபம் இரண்டு சக்திகள் வெளிப்பட்டன அதன் இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுது இப்போ இவங்க சொல்ற பிரபஞ்சம் வேதம் சொல்ற பிரபஞ்சம் எல்லாமே நம்ம பாக்குறோம் இந்த பிரபஞ்சமா அப்படின்னா இல்லை அது வந்து இவங்க வந்து இந்த பிரபஞ்சம்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையை கண்டுபிடிக்கவே முடியலையே இந்த பிரபஞ்சம் வந்து இன்ஃபினிட்டின்னுட்டாங்க சயின்டிஸ்ட் ஏன்னா இது வந்து எல்லாம் இல்லை இது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியல இது அப்படி விரிஞ்சுகிட்டே இருக்குது இதுக்கு வந்து நான் எந்த இடத்துல முடியுதுன்னு சொல்லி முடிவே சொல்ல முடியல அப்படின்ட்டு அவங்களுடைய சயின்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை இந்த சப்ஜெக்ட் அவங்கள்ட கண்டுபிடிப்ப முடிக்கல முடிக்கவும் மாட்டாங்க இப்ப நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னா இப்ப இது இன்ஃபினிட்டின்னா எதை இன்ஃபினிட்டின்னு சொல்லுது அந்த இறைத்தன்மை இங்க நம்ம வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா சயின்ஸ் வந்து நத்திங்கன்னு ஒரு விஷயத்த சும்மா பொதுவா எடுத்துக்குது ஆனா அந்த நத்திங்க தான் இறைவனுங்கிறத ஒத்துக்க மாட்டேங்குது அது தான் தெரிஞ்சுக்கொண்ட விஷயத்த எல்லாம் ஒத்துக்குது ஆனா இந்த இத்தனை விஷயம் தெரிகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சோர்ஸை வந்து ஏத்துக்க மாட்டேங்குது பட் இப்ப மாடர்ன் சயின்ஸ் வந்து இப்ப குவான்டம் தேரிக்குள்ள வந்த பிறகு என்ன சொல்றானுங்கன்னா அது ஆட்டம் குள்ள போயிட்டு காட் பார்ட்டிகிள்ஸ் சொல்லிட்டு ஒரு பாயிண்டை எடுத்து இப்ப பேசிட்டு இருக்கானுங்க சயின்டிஸ்டுங்க காட் பார்ட்டிகல்ஸ் அதாவது ஒரு பரமாணு இருக்கு அந்த பரமாணுல இருந்து தான் இந்த பேரண்டம் உருவாகி அதில் அணுச்சி தளங்களால் இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்கிறது அப்படிங்கறத இன்றைய மாடர்ன் சயின்ஸ் வந்து ஏத்துக்குது கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க ஆனா இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாண்டி நம்ம சாஸ்திரம் தெளிவுபடுத்துது அதாவது ஒரே ஒரு நத்திங் ஒன்று மற்றது அந்த வெட்டவெளி இருக்குது அந்த வெட்டவெளியிலிருந்துதான் இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்கிறது இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு அந்த வெட்ட வெளியிலிருந்து வெளிப்பட்ட மாயா சக்தி தான் காரணம் அந்த சக்தியை ஆவரணம் விட்சேபம் என்று சாஸ்திரம் கூறுகின்றது அதை நம்ம இப்ப மாட்டோன்னா நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜின்ற ரெண்டு எனர்ஜிகளாகத்தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த இரு எனர்ஜிகள் வாயிலாகத்தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு நம்முடைய மனமும் இயங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த மனம் கடந்த மகத்தான அந்த பேரறிவோட நம்ம இணையணும் அப்படின்னா இப்ப நம்ம நியூட்ரலைஸ்க்கு வரணும் ஜீரோக்குள்ள வரணும் நீங்க வந்து பாசிட்டிவான எண்ணங்களுக்குள்ள போறேன் நான் கெட்டதெல்லாம் விட்டுட்டு நன்மையை நோக்கி நகர போறேன் நான் பாவ காரியத்துல இருந்து விலகி நல்ல காரியங்கள்லாம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு நீங்க நல்லது நோக்கி நகரதுனாலையும் நீங்க எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல சாதாரண ஒரு பாமரன் வந்து எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது நான் செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அவன் ஒரு போக்கில ஓடிக்கிட்டு இருக்கான் இல்லையா அன்னியும் அவன் சிக்கிக்கிட்டுதான் இருக்கான்னு அர்த்தம் ஏன்னா யாரோ ஒருத்தர் எதையோ அவங்களுக்கு சரிங்கிறது சரியா புடிச்சிக்கிட்டு இருக்கும் இப்ப தப்பான விஷயம் சரியான விஷயங்கிறது அவரவர்கள் பார்வையில தான் வித்தியாசம் இருக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான் ஒரு வயசான தாத்தா பார்த்த உடனே இந்த பையன் டெய்லி இப்படி வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கானே வந்து எதிர்காலத்துல எப்படி உருப்படுவான் இந்த கேம்னாலே அழிஞ்சு போவானேன்ற அவர் அது தப்புன்னு சொல்லி வருத்தப்படுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ கேம் விளையாடுறது அந்த பையனுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதி அவர் அவருடைய பார்வையில அது தவறுங்கிறது அவருக்கு தெரியுது அவர் சொல்றாரு ஆனா அந்த பையனுடைய பார்வையில அந்த வீடியோ கேம் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் அதுல இன்வால்மெண்டோட விளையாடுறான் அவனுக்கு அது ரொம்ப லைக் பண்ற ஒரு விஷயமா இருக்கு தாத்தாவுக்கு இதை பத்தி விவரம் பத்தாது அவருக்கு இத பத்தி என்ன தெரியும் கம்ப்யூட்டர் மனப்பான்மை ஒரே விஷயம்தான் ஒரு வீடியோ கேம் விளையாடுறத இருவருடைய பார்வை வேறு வேறு விதமா இருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கல இவருக்கு பிடிச்சதுக்கு அப்படிங்கறதுனால இது நல்லதுங்கிறாரு அவரு பிடிக்கலங்கறதுனால அது கெட்டதுங்கிறாரு அப்ப ஒரு விஷயத்தையே இருவேறு பிரிவினையான விஷயங்களாக மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த மனிதர்கள் அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் அப்போ இப்ப நாம என்ன பண்ண போறோம் இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக இந்த இருமைகளை கடந்த அந்த பேரறிவையோட நம்ம இணையணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம பயணிக்கணும் இப்ப நம்ம சாதாரணமா உங்களுக்கு பழையபடி வேதாந்த வகுப்புலாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் சாதன சதிஷ்டி சம்பத்தி எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தேன் நீங்களும் அப்படி நன்மையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு ஓ நல்லவனா மாழ்ந்துட்டு இருக்கேன் நல்ல மனுஷனா மாறிட்டு இருக்கேன் நான் நான் நல்லவன் நான் நல்லவன் உங்களை நீங்களே ஏமாத்திட்ட வேணா கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாம் ஆனா நல்லவன் கெட்டவன்கிறது இங்க கிடையாது இறைவனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்க இருப்பது இறைவன் மட்டும் தான் அதனாலதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன் இங்க நல்லவன் நான் பிரம்மோ அல்லது நான் சாமியார் நான் ஞானி அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றத்துல போய் சிக்கிக்கிட்டாலும் நீங்க மேல வர முடியாது நீங்க வந்து நீங்க உண்மையா இறைத்தன்மையை நோக்கி பயணிக்கிறீங்க நான் இறைவனாக விரும்புறேன் நான் வந்த நோக்கத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்க இந்த இருமைகள் கடந்தே ஆக வேண்டும் இல்ல நான் என்ன ஏமாத்திக்கிட்டு சும்மா அந்த உலகத்துக்கு ஒரு பகட்டுக்காக வாழ்றேன் அப்படின்னா நம்மளை நம்ம ஏமாத்திக்கலாம் எப்படி சொல்லிக்கலாம்னா நான் ஒரு பெரிய மகாண்ண ஒரு ஞானி அப்படின்னு நீங்க உங்களை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கலாம் அல்லது எனக்கு இதெல்லாம் சம்மந்தமே படாது இந்த இந்த நாலேஜ் எல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு இந்த அறிவு பத்தலை நான் ஒரு சாதாரண அக்னியானி அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் தான் இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களை அறிந்து கொள்ள முடியுமா நீங்க வந்த பிறவியினுடைய நோக்கம் முடியுமா இந்த உபனிஷத் சொன்னதுபடி உண்மையற்றிலிருந்து உண்மையை நோக்கி நகர முடியுமா இருளிலிருந்து ஒளியை பிடிக்க முடியுமா மரணத்திலிருந்து மரணம் இல்லா பெருநிலையை அடைந்து விட முடியுமான் ஏனென்றால் இங்கு இதுல இருந்து அதில் அதுல இருந்து அதில் எதில போனாலும் இங்க எதுவுமே இல்ல இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அந்த ஜீரோ மட்டும்தான் இருக்குது பூஜ்யம் மட்டும்தான் இருக்குது சூன்யம் மட்டும்தான் இருக்குதுங்கிறத நீங்க எப்போ ஏற்றுக்க முடியுதோ அப்பொழுது மட்டும் தான் நீங்க மொத்தமாகவே இந்த இருமைகள் கடந்த அந்த இறைத்தன்மைக்குள்ளேயே நுழைய முடியும் இறைவனாகவே மாற முடியும் அப்படிப்பட்ட அந்த இறைத்தன்மைக்குள்ள இருமைகள் இல்லாத நிலையை அனுபவம் ஆகணும்னு நீங்க ஆசைப்படும் போது நீங்க மனதளவுல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் அது அனுபவம் ஆகாது ஏன் அப்படின்னா அவங்க மனம் ஏற்றத்தாழ்வுகளால் சிக்கி கொண்டிருக்குது நான் இது செய்யறது சரி அவன் செய்யறது சரியில்லை இந்த பாதை தான் எனக்கு சரியான பாதை அந்த பாதை சரியில்லை எதுவோ ஒண்ணு நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை கண்டிப்பா வச்சிருப்போம் இந்த இருமைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது அனுபவமாக்கி முடியாது இதை நான் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புறேன் இப்போ நவீன சொல்றபடியே பார்த்தா கூட அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்கிறத மீண்டும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இப்போ ஐன்ஸ்டைனுடைய ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்குங்க இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இ அப்படின்னா எனர்ஜின்னு பேரு எம்னா மாசு சினா லைக் இப்போ ஈ என்கின்ற எனர்ஜி அதாவது ஆற்றல் இருக்கிறது அது எதற்கு சமமாக இருக்கிறதுன்னு சொல்றாருனா சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆற்றல் என்பது மாஸ் என்றால் நிறை அதாவது ஒரு பொருள் அந்த பொருளுக்கும் அந்த அதனுடைய தன்மையான ஒளிக்கும் சம்பந்தப்பட்டு இரண்டும் சமமாக இருக்கிறது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்றாரு இப்ப அவர் ப்ரூவ் பண்ற விஷயத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொருளோ ஒரு ஒளியோ இரண்டு இருந்தாலும் சரி அது எவ்வளவு வேணாலும் ஸ்கொயர்ல கூட போகட்டும் அது எதற்கு சமம்னு சொல்றாரு ஈ ஈக்குவல் டுங்குற எனர்ஜிக்கு சமம்னு சொல்றாரு அப்ப சயின்ஸுடைய கன்க்ளூஷன் கூட என்ன சொல்லுதுன்னா எனர்ஜியோடு நின்னு போகுதுங்க எனர்ஜிக்கு சமமாக அனைத்தும் அடக்கி விடுறாரு இப்ப அதே தான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது இங்க ஈஸ்வரன் குள்ள எல்லாம் அடங்கி விடுதுன்னு சொல்லுது ஈஸ்வரன் தான் இங்க எனர்ஜி இங்க நம்ம வேதத்துல வந்து ஈஸ்வரன் சொன்னா நம்ம என்ன சொல்றோம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரியக்கூடியவனாக இருக்கின்றான் அவனுக்கு நம்ம வேணா நாமரூபங்கள் சூட்டிக்கிறோம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு நாமரூபங்களை சூட்டிக்கிறோம் பிரம்மா படைப்பவன் விஷ்ணு காத்து கொள்க ருத்ரன் வந்து அழிப்பவன் அப்படின்னு நம்மெல்லாம் வந்து உருவ வழிபாட்டில் கொண்டு வந்து அந்த தேவதைகளை உருவாக்கிக்கிறோம் ஆனால் சயின்ஸ் இதையே இந்த மூன்று வேலைகளையும் ஒரு பிரபஞ்சத்தில் எனர்ஜி செஞ்சிட்டு இருக்கு இப்போ இந்த எனர்ஜி கிரியேஷன்ல சேஞ்சஸ் நடந்தா அங்கே வந்து ஒரு பிறப்பு நடக்கும் அங்கே வந்து அந்த அதனுடைய லைஃப் எக்ஸ்டெண்டன் ஆகும் எப்போது வேண்டான்னு நினைக்கிறதோ அப்போ அந்த லைஃப் அதை க்ளோஸ் பண்ணும் அந்த எனர்ஜி க்ளோஸ் ஆகும் இப்போ இந்த டிசைனிங் வந்து நேச்சரோட அட்டாச்மெண்ட்டில் தான் இது இருக்கு எல்லாமே அது அப்படியே அதோடய இயற்கை தன்மையில் நடக்குது இப்போ இந்த நிலைப்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எனர்ஜி தான் இருக்குதுங்கிறத சயின்ஸ் ப்ரூஃப் ஆயிடுது ஆனால் இது எனர்ஜி கடந்த அப்பாற்பட்ட மேட்டரை பற்றி சயின்ஸ் பேசு தயங்குது ஏன்னா மேட்டர் தான் அதனால் முடியல சயின்ஸ்னால மேடர்லாம் எனர்ஜி வருது அப்படிங்கிறத சயின்ஸ் ஒத்துக்கிட்டா அப்புறம் அந்த மேட்ரு தான் காடுங்கிறத ஒத்துக்க முடியாததுனால அது என்ன பண்ணுது ஒரே குழப்பத்தில் அப்படியே இது அதே போட்டு சயின்ஸ் டெவலப் ஆகிட்டே போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு சொலூஷன் கொடுக்கல ஆனா இங்க நாம் தெளிவா சொல்றோம் அந்த மேட்டருங்கிற பொருள் மெய்ப்பொருள் இறைவன் மட்டும் இருக்கிறான் அந்த இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் எப்படி எல்லாமா இருக்கிறான் தன்னுடைய ஆற்றலின் வாயிலாக எல்லாமே இருக்கிறான் அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புல தெளிவுபடுத்தணும் அப்ப அந்த எல்லாமாக இருக்கக்கூடிய இறைவன் தான் எல்லா உடல்களுக்குள்ளும் உயிர் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான் அந்த உயிர் சக்தியினுடைய இயக்கத்தினால் தான் அந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த உயிர் சக்தி எப்பொழுது அந்த உடலை விட்டு நீங்கி விடுகின்றதோ அப்பொழுது அந்த உடல் இறந்து விடுகின்றது அந்த உடல் இயக்கத்தை நிறுத்திக் கொள்கின்றது அப்போ இந்த உயிர் சக்திக்கு காரணமான அந்த மூலம் சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தா அந்த பிரம்மம் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்க சயின்ஸ் வந்து அது வந்து அணு அது அந்த அணுவுல இருந்து இது இயங்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ சயின்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சாஸ்திரத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இங்கு ஒரு ஏக சக்தி ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் எல்லையில்லாதவனாக இருக்கிறான் எங்கும் நிறைந்தவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்டவன் எங்கும் நிறைந்தவனாக இருக்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஹோல் யூனிவர்சல்குள்ளே அவன் இருக்கிறான் அப்படின்னா எப்படி இருக்கிறான் சக்தியாக இருக்கிறான் அப்போ அந்த சக்தி தான் நீங்க இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில்தான் இப்போ நீங்க நானும் எல்லாமே இயங்கிட்டு இருக்கோம் இப்ப நான் பேச முடியுதுன்னு நீங்க கேட்க முடியுது புலங்கள் வழியா இப்ப அது சக்தி இல்லைன்னா நான் பேச முடியாது உங்களுக்கு அந்த சக்தி இல்லைன்னா நீங்க கேட்க முடியாது அப்போ இந்த சக்திங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது இப்ப நம்ம என்ன பண்றோம் இது தன் நாள் நம் தனித்துவமான இந்த விஷயங்களை எல்லாம் நான் செய்கின்றேன் என்னுடைய காரியம் அப்படிங்கிற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம் எப்போ இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்து ஓ இப்ப இந்த செயலுக்கெல்லாம் காரணமான கர்த்தா நானல்ல அந்த ஈஸ்வரன் தான் அதை தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க உங்களுடைய தனித்துவத்தை இழந்து விட வேண்டும் அவ்வளவுதான் சொல்ல வர சப்ஜெக்ட் இப்ப நான் நானுங்கிற அகங்காரம் மகாரத்தை இழந்து ஈஸ்வரன் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் அவனே படைத்தல் காத்தல் அழைத்தல் என்ற முத்தொழில்களை புரிந்து கொண்டிருக்கின்றான் கருவி இந்த உலகம் அவனுடைய கருவி இந்த உடல் இந்த இயக்கம் அவனு மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னால் அதை புரிந்து கொள்ள எனக்கு அந்த பக்குவம் வந்து விட்டது அப்போ என் செயலாவது இனி ஒன்றுமில்லை இனி எல்லாம் அவன் செயலே அப்படிங்கிற பக்குவம் நமக்குள்ள எப்போ வருதோ அப்போ இந்த மனம் என்ன தன்னை பரிபூரணமாக அந்த அறிவிடம் ஒப்படைத்து விடுகின்றது அது இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா தன்னை சரண்டர் பண்ணாது ஏன்னா இது எத்தனையோ குப்பைகளை ஏத்தி வச்சிருக்கு பிறந்ததுல இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்க பொறுத்து அப்ப அத்தனை காலகட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா நான் செய்றதா சரி நான் வாழ்றதுதான் கரெக்டு நான் போற பாதையை தான் கரெக்ட் அப்படி எதையோ ஒன்னை பிடிச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அல்லது நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் அமகாரத்துலேருந்து நிச்சயமாக ஒரு அடி கூட நகரமாட்டோம் ஏன்னா அப்படியே அதுலயே சிக்கிக்கிட்டு அதுலேயே மூழ்கி கொண்டிருப்போம் நம்ம இந்த பாதையில பயணிக்க முடியுமான்னா சும்மா ஒரு பகட்டுக்கு பயணிக்கலாம் அதாவது நான் ஆன்மீகவாதி எனக்கெல்லாம் தெரியும் கடவுளை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர ஆனால் அந்த கடவுளை அனுபவமாக்க முடிஞ்சதான்னா நிச்சயமாக முடியாது வேணா கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கலாம் காவி வேஸ்ட்டு வேணா கட்டிக்கலாம் உத்ராட்சம் வேணா வெயிட்டா போட்டுக்கலாம் கழுத்துல களை எல்லாம் கூட சுத்திக்கலாம் பயன் இல்லை ஏன்னா இங்க வந்து இங்க நாடகமெல்லாம் இந்த மனசு நடத்துது அறிவுக்கு எதுவுமே இல்லை இங்க அறிவு வந்து தன்னுடைய இயக்கத்துல எல்லாத்தையும் படைச்சி இயக்கிட்டு இருக்கு இந்த இயக்கம் எல்லாம் வந்து போறது அது வந்து நிலையானது கிடையாது படைக்கப்பட்ட எல்லாமே ஒரு காலத்துல அழிக்கப்படக்கூடியது எதுவுமே சாஸ்வரம் கிடையாது இங்க வந்தது எல்லாமே சாஸ்வரம் அப்படியே நின்றுடுமான்னா இந்த சுழற்சி இருந்துட்டு இருக்கு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் ஒரு சுழற்சிக்குள்ள இருக்கு பட்டத்துக்குள்ள சுழ்ந்துட்டு இருக்கு இதுதான் பூஜ்யம்னு சொல்றோம் பிரம்மம் பூஜ்யத்தில் இருக்கு இங்க ஒரு சக்கரம் இது அப்படியே சுழற்சிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு இந்த ப்ராசஸ் வந்து உண்மையிலேயே நடக்கல ஆனா நடக்கிற மாதிரி ஒரு மாய ஒரு கிரியேஷன் ஆனா இந்த கிரியேஷன் மாயா கிரியேஷன் இட்ஸ் நாட் ஏ ரியல் கிரியேஷன் ஏன்னா இங்க வந்து நாம் மனசுலதான் இதெல்லாம் ஏத்திருக்கோம் ஏகப்பட்ட விஷயங்களை பூப்பைகளை அது இதை கொண்டு வந்து நொழச்சிக்கிட்டு நம்ம படிச்ச சாஸ்திரங்களோ இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும் எல்லாம் கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அத்தனையும் திருப்பி இதே மனதுக்கு இதே மாதிரி அதனுடைய பாணியிலேயே புரிய வச்சா மட்டும்தான் அது ஏத்துக்குமே தவிர வேற எந்த மெத்தட்ல நம்ம அந்த மைண்டுக்கு டீச் பண்ணாலும் அது ஏத்துக்காது ஏன்னா அதனுடைய பழக்கமே அப்படித்தான் எதையோ ஒன்று அதை பிடிச்சிதான் மைண்ட் வந்து ஏற்றுக்கும் அதனால இப்ப இந்த மைண்டு பிடிக்க வேண்டியது தன்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மூலத்தை புடிச்சுக்க வேண்டியது தன்னுடைய சோர்ஸுக்கு திரும்ப வேண்டியது இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் பழைய வகுப்புல உங்களுக்கு வலியுறுத்தி கூறினேன் அப்படி நான் வலியுறுத்தி கூறும்போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிவுறுத்தினேன் அது என்ன தெரியுமா உதித்த இடத்தில் ஒடுங்க வேண்டும் எங்கு உதிக்கின்றதோ அங்கு ஒடுங்கினால்தான் அந்த மனம் தன்னுடைய நிலைப்பாட்டை முழுமையாக இழக்கும் பூரணத்துடன் இணையும் அது வரைக்கும் அது சாத்தியம் சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன் அந்த உதித்த இடம் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க திருப்பூட்டிக்குள்ள வரணும் நல்லா இந்த கிளாஸ மைனூட்டா கழிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸஸ் அதாவது இப்போ மனம் வந்து எங்க உதிக்குது மனம் ஒண்ணு உதிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் அந்த சோர்ஸ் தான் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா திருப்புட்டியில சொல்லக்கூடிய பார்ப்பான் இந்த பார்ப்பான் இருக்கான் இல்லையா என்ன பண்றான் தான் மட்டும்தான் இருக்கலாம் பார்ப்பான் இருப்பதனால்தான் பார்வை பார்க்கப்படும் பொருள் இருக்கின்றதுன்னு கடந்த வகுப்புல பார்த்தோம் பார்ப்பான் இருப்பதனால்தான் பார்வையே இருக்கு இல்லைன்னா பார்வை இருக்காது ஏன்னா உயிர் இல்லைன்னா அந்த உடலுக்கு பார்வை வேலை செய்யுமா செய்யாது அப்புறம் பார்க்கப்படும் பொருளாக எதிரில் இருக்கக்கூடிய செல்போன் டிவி ஸ்கூட்டர் என்னுடைய வீடு என்னுடைய பணம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் தெரியுமா பார்ப்பானே இல்லைன்னா அங்க பேங்க் பேலன்ஸ் ஏது அங்க வீடு ஏது அங்க உங்களுக்கு ஸ்கூட்டர் ஏது உங்க செல்போன் ஏது செல்போன் இருக்கும் பார்ப்பான்னு இல்லையே அந்த செல்போன் யூஸ் பண்ற பார்ப்பானிங்க போனா அப்ப பார்ப்பான் இருப்பதனால்தான் பார்வை பார்க்கப்படும் பொருள் இருக்கிறது அப்ப பார்ப்பான் கிட்ட இருந்ததானே இந்த பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் உதிக்குது இப்ப இந்த பார்க்கப்படும் பொருளும் பார்வையும் திருப்பி எங்க போய் ஒடுங்கணும் பார்ப்பான் கிட்டத்தான ஒடுங்கணும் அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த பாடத்தினா பார்ப்பான் தான் இதை படைச்சான் படைத்தவன் கிட்ட இதை ஒப்படைக்க வேண்டியதுதானே உங்க வேலை நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே நான் படைச்சத தனியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க பண்ற தவறு என்னன்னா திருப்புட்டியில மூன்றும் ஒன்றுன்னு சொல்றத நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறீங்க பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள் ஆகிய மூன்றும் ஒன்று அல்லது அனுபவம் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் ஆகிய மூன்றும் ஒன்று காண்பான் காட்சி காணப்படும் பொருள் மூன்றும் ஒன்றே ஏன் அப்படி சொல்றோம் மாத்தி மாத்தி ஏன் சொல்றோம் சரி பார்ப்பான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா காண்பான்னாவது புரிஞ்சுக்குங்க இல்ல காண்பான்னு புரிஞ்சிக்க முடியலையா அனுபவிப்பவனாவது புரிஞ்சுக்குங்க நல்லா சாப்பிட்றீங்க இப்ப சாப்பிட்றோம் யாரு உடம்பு சாப்பிடுமா அப்படி உடம்பு சாப்பிட்டா செத்த பணத்தை கொடுக்க வேண்டியதானே சோறு சாப்பிட வேண்டியதானு ஏன் சாப்பிட மாட்டேங்குது உடம்பு அப்போ உயிர் தான் சாப்பிடுது அப்போ அந்த உணர்வு உயிர் இருக்குது அப்ப அப்ப அதுதான் எதை படிக்குது சாப்பாட்டை படைச்சு அந்த சாப்பாட்டை அனுபவிப்பவனாகவும் அதுவே இருக்கின்றது அப்ப பாருங்களேன் அனுபவம் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் மூன்றும் அதுவே அதனால தான் நம்ம சாப்பிட உட்காரும்போது கூட மந்திரம் சொல்றோம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர புராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிச்சாந்தேகீச்சா பார்வதினு ஒரு மந்திரம் இருக்கு இன்னொன்று இருக்குது பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மாக்னௌ பிராகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதீனான்னு ஒரு மந்திரம் இருக்கு இதெல்லாம் சின்ன குழந்தையே சொல்லி கொடுத்துருவாங்க வேத பாடத்துல ஏன்னா இது வந்து குழந்தைக்கு வளரும் போதே எல்லா இறைத்தன்மையில பார்க்கணும் சாப்பாட்டை கண்ணில் பார்த்தவொடனே கடவுள் கண்ணில் தெரியணும் ஏன்னா நான் இருப்பதனால்தான் இருப்பதனால தானே சாப்பிட முடியுது பார்ப்பவனாகி இறைவன் இருப்பு இருப்பதினால்தான் இங்க எல்லாமே இருக்கிறது அப்படிங்கறத இதே உபனிஷத் மந்திரம் அழகா விளக்குது நான் தத்ர சூரியோபாதி நான் சந்திர நேமா வித்தியதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வம் பார்த்து சொல்லுது ஏன் நான் இதை மீண்டும் மீண்டும் நான் இந்த மந்திரங்களை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் இருப்பதனால்தான் சூரியன் ஒளிர்கிறது சந்திரன் ஒளிர்கிறதுன்னு உபனிஷத் மந்திரம் சொல்லுது அந்த நான் யார் அந்த நான் தான் சாட்சாத் அந்த அறிவு பிரம்மம் இறைவன் அப்ப நான் இதை விட்டுட்டு இறைவன் எங்கயோ இருக்கிறான்னு டுவாலிட்டல் தேட்டுறதும் எனக்கு வேறாக எதையோ ஒன்னு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அலையிறதும் அதற்குண்டான பயிற்சி முறைகள் ஏதாவது இருக்கா என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயிற்சி தேனும் இப்போ திருஞானம் இருக்கிறாரு சந்திராமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் திருஞானம் இருக்கிறேன் நான் திருஞானம் இருக்கிறேன் டெய்லி ஏதாவது பயிற்சி பண்ணணுமா என்ன அப்படிலாம் செய்ய வேண்டியது இல்லை நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தோட நம்மளை காட்டி கொடுக்கணுமா என்ன அந்த அளவுக்கு நம்ம அஜானத்துல மறைக்கப்பட்டிருக்குது நம்முடைய மனம் வந்து உலக விஷயங்கள்ல ஈர்க்கப்பட்டதுனால டாலிட்டல் இருக்கிறதுனால நமக்கு வேறான விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு இதை நான் செய்யறேன் நான் தான் செய்ய என்னாலதான் இது நடந்தது இது என்னுடையது இது என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ கட்சி அவனுடைய பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்கு இப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு வழக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மைண்ட் குள்ளையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய ரியாலிட்டி நமக்கு தெரியல நம்மளுடைய அப்சல்யூட் ரியாலிட்டி நம்ம அறிந்து கொள்ள முடியாத ஒரு கடினமாக தெரியுது இங்கே நம்ம வந்து நம்ம சுயத்தை தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்மளுடைய ரியாலிட்டியை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ என்னுடைய தன்மை என்ன நான் இருக்கிறேன்னா நான் எப்படி இருக்கிறேன் நான் எல்லையற்றவனாக இன்ஃபினிட்டிவ் எங்கும் நிறைந்தவனாக பூஜ்ஜியமாக இருக்கிறேன் இப்போ இந்த பூஜ்யம் இன்ஃபினிட்டி இந்த ரெண்டுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது தெரியுமா இப்போ பூஜ்யம் அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு ஒரு வட்டத்தை போட்டு காட்டலாம் இது ஒரு சிம்பிள் ஜீரோ ஜீரோன்னா பூஜ்யம்ங்கிறது தெரியும் இன்ஃபினிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டை படுக்க வச்சுருப்பாங்க எட்டை படுத்து அது இன்ஃபினிட்டி அப்போது இந்த எட்டு எங்கேருந்து வந்தது ஜீரோவில் இருந்து தான் வந்தது எப்படி ஜீரோலேருந்து எட்டு வந்தது அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது இப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் ஒரு ரப்பர் பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரப்பர் பிரேஸ்லெட் அதான் ஈஸியாக இருக்கும் அது வந்து ரவுண்டாக தான் இருக்குது ரப்பர் பிரேஸ்லெட்டு அதை கையிலேருந்து கழட்டி அதை அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள் ரெண்டாக மடிங்க மடித்த உடனே எயிட்டு வந்துடும் பாருங்க அந்த எயிட்டை எடுத்து விட்டீங்கன்னா ஜீரோ ஜஸ்ட் அதை டிஸ்ட் பண்ணிங்கன்னா எயிட்டாக மாறும் இப்போ அந்த எயிட்டாக மாறினதை திருப்பி ரெண்டையும் சேர்த்து ஒன்று சேர்த்துங்க பாருங்கள் எகெயின் ஜீரோவாக மாறும் நீங்கள் ரெண்டையும் ஒன்று சேர்த்துனாலும் அந்த எட்டு ஜீரோவாக மாறிவிடும் இல்ல அந்த எட்டையே பிரிச்சு விட்டாலும் ஜீரோவா மாறிடும் மொத்தத்தில் ஜீரோ மட்டும் தான் இருக்குது ஆனா அந்த ஜீரோ நான் போக தயாராகல எனக்கு நம்பர் தான் பிடிக்குது ஏன்னா எனக்கு பத்து நூறுன்னா பெருசா தெரியுது ஜீரோன்னா டம்மியா தெரியுது நம்மளுடைய மைண்ட் செட் மாறும் எப்படி ஜீரோன்னா நமக்கு யூஸ்லெஸ் அதுக்கு வேல்யூ கிடையாது ஆனா இத நூறு ஆயிரம்னா சூப்பர் அந்த ஆயிரம் நூறுக்கே ஜீரோ சேர்த்துல தான் வேல்யூ நீங்க ஒண்ணு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டு பாருங்க வெறும் பத்து ரூபா அந்த ஒன்று முன்னாடி பத்து ஜீரோ போட்டு பாடுங்க என்ன வேல்யூ மணி அப்போ ஜீரோ சேர சேர்தான மதிப்பு கூடுது ஒன்று சேர தான் எங்கே மதிப்பு கூடுது ஆனால் நாம் நினச்சிக்கிறோம் ஜீரோவை மதிக்கிறதே கிடையாது நம்பர்ஸுக்கு மதிப்பு கொடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க மைண்ட் எப்படி டிஸ்ட் ஆயிருக்கு பாருங்க இன்ஃபினிட்டியில் மைண்டு வந்து ஜீரோவை டிஸ்ட் பண்ண மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிச்சு டிஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த ராங் கான்செப்டெல்லாம் உள்ளே பிடிச்சிக்கிச்சு இதுதான் சரி இதுதான் சரிங்குது ஆனா ரியல் எதுவோ அதை விட்டுடுது அதை விட்டுட்டு ரியல் இல்லாத விஷயங்களை உண்மையற்றதை பிடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இதான் உபநிசத் மந்திரம் வேண்டுது உண்மையற்றதுல இருந்து என்னை உண்மைக்கு அழைத்து செல்வராகன்னு கெஞ்சுது ஏன்னா உண்மையற்ற விஷயத்துல போய் சிக்கிட்டு இருக்கீங்களேப்பா அதுல இருந்து என்னை உண்மைக்கு கூப்பிட்டு போங்கன்னு கேக்குது அந்த அளவுக்கு நம்ம புரிதல் இல்லாமல் இருக்கிறோம் அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாமே மைண்ட் கான்செப்ட் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் நீங்க இயங்கிட்டு இருக்கிறதுனால நீங்க செய்யறதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளேயே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய பயணம் வந்து சரியா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அது சரியா இருந்தாலும் இந்த பயணத்தினுடைய முடிவு சரியா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்குமே அந்த முடிவு சரியா இருக்கிறது இல்லை ஏன்னா புரிதல் எல்லாமே வாழ்ந்து புரிதல் எல்லாமே போய் சேர்ந்துடுறாங்க எதுக்கு வந்தோம் எதுக்கு போகணும்னு தெரியல ஏன் வந்தோம் ஏன் போகணும்னு தெரியல இந்த பிறப்பு இறப்பே தமாசா இருக்குது இப்போ நிறைய பேர் சாகுறாங்க செத்துவங்களை பார்த்து இந்த சாக போற கூட்டம் என்ன சொல்லுங்க நாமளும் சாக போறோங்கிற பயமே இல்லாம தான எந்த அளவுக்கு கொரோனாவில காசு அடிக்க முடியுமா அடிக்குது இந்த கொரோனாவில மரணம் எத்தனையோ உயிரிழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த உயிரிழப்பை பார்த்து மற்ற மனிதர்கள் வந்து ஒவ்வொரு காலத்துல நாமும் இந்த மாதிரி இறந்துருவோமோ அப்ப நாம் இருக்கிற வரைக்கும் நாலு பேருக்கு ஏதாவது செய்யலாமா என்ன ஏதாவது செய்ய முடியுமான்னு பற்றி யோசிக்காம இன்னும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய சேர்த்துறான் ஏன்னா அவன் சாகவே மாட்டான் போட்டுருக்கு அதனால அவனுக்கு வந்து நிறைய காசு தேவைப்படுது பாருங்க அப்ப இப்படித்தான உலகம் போயிட்டு இருக்கு அப்ப இதனாலதான் இதைதான் அறியாமேன்னு சொல்லுது செத்து போன பார்த்து சாக போகின்ற பிணங்கள் அழகின்றன என்று பட்டினத்தாருடைய பாட்டு ஒன்று இருக்கு அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் குறிகள் இல்லாம வந்து நம்ம சாஸ்வதமா இருக்கிற மாதிரி இந்த உடம்பு சாஸ்வதமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் அது நடந்துரும் இது நடந்துரும் இப்படி ஆகிட போகுது அப்படி ஆகிட போகுதுன்னு எதையோ ஒன்று பிடிக்கிறதுக்கு ஓடுறோம் ஆனால் அந்த ஓட்டம் வந்து என்றைக்கு முடிய போகுதுன்னா எப்பயுமே முடியாது ஏன்னா மனசுக்கு வந்து ஒரு எல்லை இல்லை இன்ஃபினிட்டிவ் ஆகிடுச்சி ஏன் இன்ஃபினிட்டிவ் ஆகிடுச்சு ட்விஸ்ட் ஆகிடுச்சு ஜீரோலருந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு மைண்டு அப்போ அதனால இன்ஃபினிட்டி போயிட்டு இருக்கு இன்ஃபினிட்டிக்குள்ளே போயிட்டா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கா எல்லாம் இல்லாமல் போயிட்டே இருக்கும் அதனால தான் அதே பிரம்மத்தை லிமிடேஷனுக்குள்ளே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அன்லிமிட்டட் அது அப்போ அன்லிமிட்டெட் ஸ்டேட்டுக்கு ஏன் போச்சு அஜ்ஞானத்தினால அறியாமையினால போகுது ஆனா தன்னை எப்போ அது அறிவா அறிஞ்சுக்குதோ அப்போ தன்னுடைய சோர்ஸுக்கு திரும்பிடும் திரும்பி எப்படி வந்துடும் ஜீரோவுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஜீரோக்கு வந்துடும் இப்ப இதான் நான் திரிபுட்டியில சொல்றேன் பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள் ஆகிய மூன்றும் வேறு வேறாக கிடையாது பார்ப்பான் இருப்பதனால்தான் பார்வை என்பது ஒன்று உதயமாகின்றது அந்த பார்வையினால் தான் பார்க்கப்படும் பொருள் என்பது இருக்கின்றது அப்போ பார்க்கப்படும் பொருளை படைத்து கொண்டது இந்த பார்வை இந்த பார்வை எப்படி உண்டாகின்றது பார்ப்பான் இருப்பதனால் உண்டாகின்றது அப்போ பார்ப்பான் மட்டும்தான் இருக்கின்றான் இப்ப நீங்க என்ன பண்ணணும் இப்போ மனம் உதித்த இடத்தில் ஒடுக்க வேண்டும் இப்போ உடனே சரி இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் பார்ப்பான் இப்ப நான் பார்த்துட்டேன் ஒரு எதிரில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்துட்டேன் இல்லை செல்போன் பார்த்துட்டேன் இப்ப இந்த செல்போனை நான் என்னுடைய உதித்த இடத்துல ஒடுக்க போறேன் அப்படின்ட்டு உடனே இந்த செல்போன் பார்க்கப்படும் பொருள் இந்த செல்போனை பார்த்தது இந்த புலன் பார்வை இப்ப இந்த செல்போனை படைத்து கொண்ட பார்ப்பான் கிட்ட இந்த செல்போனை ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னா இப்ப ரிட்டன் ஆயிடுச்சு இந்த எண்ணம் வந்து அந்த சோர்ஸ்குள்ள போய் சேருது அப்ப இந்த எண்ணத்தினால்தான் இப்ப நான் பார்ப்பான்னு இருப்பதுனால தான் இந்த செல்போன் இருக்குது இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது இந்த காது அப்போ இந்த செல்போன் மூலமா இந்த விஷயத்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கேன் இப்ப இது வந்து உதித்த இடத்துல ஒடுங்குறது இப்ப நமக்கு அறிவாக புரியுது ஓகே இப்போ நான் பார்ப்பான்னு இருக்கிறதுனால இந்த செல்போன் மூலமா இந்த விஷயத்த கேதர் பண்ணிட்டேன் இப்போ செல்போனுங்கிற ஒரு விஷயம் வந்து நான் இருக்கிறதுனால தான் இருக்கு நான் இல்லைன்னா இந்த செல்போன் இருந்தாலும் யூஸ்லெஸ்ஸா போயிடுங்கிறது கண்டிப்பா தெரியுதுங்கிற அளவுக்கு புரிதல் வந்துருச்சு இப்போ இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் தனித்துவமா தனித்துவமா நம்ம சேர்த்த முடியுமா அப்படி நடக்குமா இல்லை முடியுமா எவ்வளவு காலங்கள் தேவைப்படும் இந்த யூனிவர்சல் டோட்டல் யூனிவர்சல்ல ஒவ்வொன்னா கொண்டு போய் நான் உதிச்ச இடத்துல ஒடுக்க போறேன்னா எப்போ ஒடுக்குறது நம்ம இது இந்த வயசு வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் கத்து வச்சிருக்கோமோ அத்தனையும் நம்ம கொண்டு போய் ரிட்டர்ன்ல ஒதுக்கணும்னா யோசனை பண்ணி பாருங்க ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து நடக்கிற காரியமே இல்லை அப்போ ஒட்டுக்கா கொண்டு போய் ஒடுக்க வேண்டியதுதான் என்ன பண்ணணும் பிரபஞ்சமும் இருப்பதனால் தான் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் இல்லை அப்ப இந்த பிரபஞ்சம் யாரால் படைக்கப்பட்டிருக்கின்றது பார்ப்பானாகிய நான் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கின்ற அப்ப இந்த பிரபஞ்சம் யாருடைய படைப்பு என்னுடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு என்னுடைய படைப்பு என்னுடைய மனோசக்தியினுடைய படைப்பு நானே அறிவாக இருந்து கொண்டு என்னை இந்த பிரபஞ்சமாக படைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த அனுபவத்தையும் இந்த பார்த்து கொண்டிருக்கிறதையும் நாங்க பிரிச்சு பார்க்கணும் என்னுடைய இருப்பினாலும் இது தெரிகின்றது தெரியட்டும் அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியது தானே இதையே நான் மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போறேன் மனமற்ற நிலைக்கு போறேன் எனக்கு என்னங்களே வரக்கூடாதுன்னு தியானம் உங்களை யார் பண்ண சொன்னா உங்களை யார் ஜபம் பண்ண சொன்னா இது மாதிரி தவறான விஷயங்கள்ல தான் நீங்க சிக்கிக்கிட்டு இந்த கான்செப்டே புரியாம நீங்க எத்தனை காலம் ஜபம் பண்ணி என்னமற்ற நிலைக்கு போறது எத்தனை காலம் நீங்க தியானம் பண்ணி மனமற்ற நிலைக்கு போறது நடக்கக்கூடிய காரியமா ரொம்ப ஈஸியா நான் இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது இது என்னில் இருந்து உதயமானது என்னுள்ள ஒடுக்கிக்கிறேன் இந்த பிரபஞ்சம் என்னுள்ள இருக்கிறது இதைத்தான் நான் என்னுடைய ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல சொல்லியிருக்கேன் நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படின்னு கடந்த வகுப்புல அதாவது மனம் டாபிக்கை பத்தி நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன் அது என்னோட யூடியூப்ல இருக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அதாவது நான் பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அது புரியணும் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பிரத்யேக சக்தி ஒரு அறிவு வேணும்னு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இங்க வந்து என்னுடைய இருப்பு நான் இருப்பதனால்தான் எல்லாம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்போ பிரம்மம்னா யாரு நான் தான் பிரம்மம் இந்த பிரம்மம் தனியா எங்கேயோ கிடையாது எங்கேயோ இல்லை ஆனா இந்த பிரம்மம் என்கிறத நம்ம வந்து சிவம்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டா இப்ப இந்த சிவம் தான் சக்தியாக வெளிப்பட்டு அந்த சக்தி இருப்பதனால்தான் இந்த சிவம் தன்னை அறிந்து கொள்ள முடிகிறது இப்ப சக்தி இல்லைன்னா சிவம் தன்னை அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா இப்ப நான் இந்த உலகத்தை படைத்துக் கொண்டதுனால்தான் நான் இந்த உடலை படைத்துக் இந்த உடலை படைத்துக் கொண்டதுனால்தான் இந்த உடல் வாயிலாக நான் என்ன யார் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது இப்ப நான் இந்த உடலை படைத்துக் கொள்ளவில்லை இந்த உலகத்தை நான் படைத்துக் கொள்ளவில்லை என்றால் நான் யார் என்று நான் எப்படி என்னை அறிந்து கொள்ள முடியும் அதற்கு முன்ன சந்தர்ப்பமே எனக்கு கிடைச்சிருக்காதே அப்போ எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுகின்றது அந்த சக்தியின் வாயிலாக நான் என்னுடைய மூலத்தை நான் தெரிந்து கொள்கின்றேன் அப்ப பிரம்மம் என்ன பண்ணதுன்னா தன்னுடைய மாயா சக்தியினால தன்னைத்தானே அனுபவமாக்கிக்க ஆசைப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை படைச்சதாக சாஸ்திரம் சொல்லுது உண்மையிலே அந்த பிரம்மம் எங்கேயோ இல்லை அது சாட்சாத் நீங்களேதான் இப்ப வேதம் சொல்ற பிரம்மம் வந்து எங்கேயோ தனியா மேல எங்கேயோ இருக்கு அந்த பிரம்மம் வந்து இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை படைச்சுக்கிச்சே அந்த பிரபஞ்சத்துல நான் எல்லாம் தனியா ஒரு அங்கம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிற வரைக்கும் நீங்க உரிமைகள் இருக்குங்க அர்த்தம் ஏன் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க டுவாலிட்டிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாம் வேறு வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் எப்ப நீங்க இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்து பிரம்மம் மட்டும்தான் இருக்குதுங்கிறத சத்தியமா நம்புறீங்களோ இப்ப இதுதான் உண்மை நிலை இதுதான் யதார்த்தம் அப்போ இங்க பிரம்மம் ஒண்ணு மட்டும்தான் இருக்குன்னா அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அதுக்கு டெபினேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு அது நிர்குணம் நிர்மலம் சொல்லியாச்சு பூஜ்ஜியம்னு சொல்லியாச்சு இப்போ அந்த பூஜ்ஜியம் தான் கூட வச்சுக்க சொல்லிட்டோம் பேர் மாத்தி சிவம்னு கூட சொல்லிட்டோம் இப்ப இந்த சிவம் சக்திங்கிறது பிரிக்க முடியாதது இப்ப சிவமும் சக்தியும் பிரிஞ்சுட்டா இங்க இயக்கம் இருக்காது அப்போ இப்ப நான் இந்த உடல் மூலமாக இந்த இயக்கத்தின் வாயிலாக என்னை நான் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த உடலை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன்ட்டு இந்த உடம்ப பிடிச்சிட்டு நீங்க தன்னுடைய உயிரை பிடிச்சீங்களோ அப்ப நீங்க வந்த வேலை அவ்வளவுதான் இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா இங்க ஒண்ணுமே இல்லையே உயிர் போயிடுதுன்னு வைங்களேன் உடம்புல இப்ப உடனே இந்த உலக எதிரில் யார் இருக்காரு தெரியுமா மாமா மச்சான் பக்கத்தில் படுத்திருக்காங்கன்னு தெரியுமா இல்ல வந்து என்னுடைய சொந்த பந்தங்கள் யாரு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இப்ப நான் எவ்வளவு காஸ்ட்லி செல்போன் வச்சிருக்கேன் அப்படின்னு எதாவது ஒன்னு சொல்லுங்க இல்லையா அங்க உயிர் போது அந்த உடம்பு இருக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம் ஒண்ணும் தெரியாது கொஞ்ச நேரத்தில் அது நாரப்போதுன்னு கொண்டு போய் போறாங்க அப்போ இப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சைத்தன்யம் சொல்றமே உயிர் சொல்றோம் அதை வந்து ஆன்மான்னு சொல்றோம் என்ன வேணா பேர் வச்சுக்குங்க அந்த பிரம்மமுன்னு சொல்லுங்க அது இருக்கிறதுனால தான் இப்ப எல்லாமே தெரியுது அது இல்லைன்னா இங்க எதுவுமே தெரியாது அப்ப இங்க எல்லா விஷயமும் அந்த பிரம்மமே தன்னில் தானாய் படைத்துக்கொண்டு அனுபவமாக்கி கொண்டு அதை தன்னுள் ஒடுக்கி கொள்கின்றது அதனாலதான் உதித்த இடத்தில் ஒடுக்க வேண்டிய விஷயம் இது இப்ப மனம்ங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து கிளம்பிச்சுன்னா பிரம்மத்திடம் இருந்து கிளம்புனது அப்ப பிரம்மத்திலிருந்து நீங்க மனமாக கிளம்புனதுனால வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சமாக கிளம்புனதாக வச்சுட்டாலும் சரி இப்ப நீங்க இதை எங்க கொண்டு போய் ஒடுக்கணும் மீண்டும் பிரம்மத்துக்கிட்டே ஒப்படைச்சிட வேண்டியதுதான் நீங்க ஒண்ணு தனித்தனி அதை எடுத்து பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு முடியாது சயின்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு எத்தனை காலங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் அது தன்னுடைய மூலத்துக்கு திரும்பாது ஆனா நாம மூலத்துக்கு திரும்பலாம் ஏன்னா இங்க இருப்பது நான் மட்டும் எனக்கு வேறாக எதுவுமே இல்லை என்னால் படைக்கப்பட்டதை வைத்து நான் மேலும் மேலும் விளையாடி கொண்டிருக்கலாமே தவிர அந்த படைப்பினுடைய முடிவு என்னை சார்ந்துதான் இருக்கிறது ஏன்னா நான் தான் அதை வெளிக்கொண்டு வந்தேன் நானே தான் அதை உள்ள ஒடுக்க போறேன் அப்ப என் நான் ஒடுக்குறேன் ஒடுக்கும் போதே காணாம போயிடுது இந்த உலகம் இப்ப இந்த சம்பவம் நமக்கு தினமும் நடக்குது வாழ்க்கையில எப்ப நடக்குது ஆழ்ந்த உறக்கத்துல தினமும் இந்த உலகம் காணாம போயிடுது நம்ம மூலத்தில் ஒடிக்கிறோம் கொண்டு போய் ஆனா அந்த மூலத்தில் ஒடுங்கிட்டாலும் நமக்கு நம்முடைய சோர்ஸ் தெரியல ஏன்னா நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன் எனக்கு டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது நானே யாருன்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த பிரபஞ்சம் எப்படி எனக்கு தெரிய போகுது ஒன்றுமே தெரியாது அப்போ என்னையே என்னால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு டீப் ஸ்லீப் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபெயிலியர் ஸ்டேட் அது வந்து ஆக்சுவலாக என்ன மாதிரி நிலைப்பாடுன்னா பிரம்மத்தினுடைய நிலைப்பாட்டுக்குள்ள என்ட்ரானாலும் பிரம்மம் தன்னை அனுபவமாக்கி கொள்ள முடியாத அங்கே ஆற்றலற்ற நிலை ஏன்னா இங்க அங்க வந்து செயலற்ற நிலைக்கு போயிடுது அப்ப செயலற்ற நிலையில பிரம்மம் தன்னை அறிந்து கொள்ள முடியல அறிந்து கொள்ள முடியும் சக்தியின் வாயிலாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் அப்ப பார்க்கும் இப்ப இந்த பிரம்மம் மனமற்ற நிலையான காரணத்தேகத்துல ஒழுங்குகின்ற போது தன்னை அறிந்து கொள்ள முடியல அதே பிரம்மம் விழிப்பு நிலையில தன்னை இந்த உலகம் தான் நான் தான் படைச்சிருக்கேன் என்னுடைய சக்தி தான் இந்த உலகம் இது எல்லாமே என்னுள் தான் இருக்கிறதுங்கிறது எப்ப ஏத்துக்குதோ அப்போ இது பிரம்மமாக மாறிவிடுகிறது மனம் அப்பதான் அறிவாக மாறி விடுகிறது அதுக்கப்புறம் இங்க பிரம்மம் மட்டும் தான் இருக்கிறது அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி ஜீவராசிகள் எல்லாமே பிரம்மத்தினுள்ளே அடக்கம் எல்லாமே என்னுள் தான் இருக்கிறது இப்ப இது எனக்குள்ளே இருந்து என்னால் தான் இயக்கப்படுகின்றது இப்ப இந்த கெப்பாசிட்டிக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு புரிய வரும் இந்த ஹோல் யூனிவர்சல்குள்ள நான் இருக்கேன் இந்த பாடி இருக்குது இந்த தனிப்பட்ட என்னுடைய பேர்ல இந்த ஆள்ல நான் இருக்கேன் ஆனா இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப பார்த்தா இது எல்லாமே என்னு இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பூஜ்யம் இருக்கு அந்த பூஜ்ஜியத்தை ட்விஸ் பண்ணும்போது எயிட்டா மாறுது அந்த எயிட்ட திருப்பி ரெண்டாம் அடக்கும் போது திருப்பி பூஜ்யமா மாறுது பட் ஆனா அங்கே என்ன ஆயிட்டு இருக்கு ட்வாலிட்டி வந்துருது ஒரு ரிங் வந்து ட்வெல் ரிங்கா மாறுது எட்டுக்குள்ள வரும்போது டுவேல் ரிங்கா மாறுது ட்யூல்ரிங்காக மாறுறது வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்தது ஒரு செயல் நடந்தது இப்போ இந்த செயல் தான் சக்தின்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த ட்யூல்ட்ரிங்கிலிருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி அதை எயிட்டாக மாற்றி எயிட்ல இருந்து எகெயின் அதை ஜீரோவாக மாற்றும் போது உங்களோட ரியாலிட்டிக்குள்ள நீங்கள் வந்துடுறீங்க அங்கே வந்து உங்களுக்கு எந்த செயல்பாடும் இல்லை அங்கே வந்து அமைதி ஆனந்தம் அங்கே வந்து அசைவற்ற நிலை ஜீரோ அசையாம நிற்குது எப்போ அந்த ஆகதோ அப்போ ஆரம்பிச்சிருந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னா பிக் பேங் தியரிக்கு முன்னாடி ஒரு அணு இருக்குதுன்னு சொல்றான் அந்த அணு புரோட்டான் வெடிச்சதுங்க அந்த வெடிப்பு தான் பிக் பேங் தியரி அப்புறம் சரி அந்த ப்ரோட்டான் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா பதிலே இல்லை நத்திங்கில இருந்து வந்ததுன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்றான் அவ்வளவுதான் ஆனா இப்ப அந்த நத்திங்கே யாருன்னு அவனாலும் கண்டுபிடிக்க முடியல இப்ப நாம இங்க சொல்றோம் அந்த நத்திங் தான் பூஜ்யம் அதுதான் இறைவன் அது அதுதான் இங்க சாஸ்திரத்துக்கும் சயின்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் இத்தனை விஷயங்கள் அவங்கிட்ட இருந்து வெளிப்பட்டது அப்ப அவன்தான் எல்லாமா இருக்கிறான்ட்டு ஏன் எடுத்துக்க முடியல அவங்க மைண்டுன்னா அவங்க ஆராய்ச்சியிலே இருக்குது பொறு ஆராய்ச்சியிலேயே மனம் போகுதோ அதனால் மைண்டு வந்து ஏற்றுக்க முடியல எப்போ அகத்துக்குள்ள நுழைகிறோமோ தன்னுடைய சொரூபத்துக்குள்ள நுழைகிறோமோ அப்போ எனக்கு வேறாக இங்கே எதுவுமே இல்லை எல்லாமே என்னொன்று இருக்கிறதுங்கிறது நமக்கு தெளிவாக புரிய வரும் இதுக்கு தான் அந்த மைண்டுக்கு வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த விஷயங்களை பூரா தவறு தவறாகவே இந்த மைண்டு புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இது பயணித்த பாதையில் வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர் வந்திருக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகியிருக்கு ஏன்னா நம்ம வந்து பூஜை பண்ணால் கடவுளை பார்த்துடலாம் ஜபம் பண்ணால் கடவுளை பார்த்துடலாம் தியானம் பண்ணால் கடவுளை பார்த்துடலாம் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணால் கடவுளை பார்த்துடலாம் அப்படின்ட்டு வள்ளனார் கூட்டம் கூட ஓடிக்கிட்டு இருக்குது பட் இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஈகோ தான் அகங்காரம் நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஈகோக்குள்ள இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர இந்த ஈகோலெஸ் ஸ்டேட்டிங்க வரவே வராது ஏன்னா பூஜை பண்ணுறோம் யாரு நான் தானே அப்போ எனக்கு என்ன காரணத்துல பூஜை பண்ணுறேன் அந்த பூஜையினால எனக்கு ஏதோ ஒரு பலாபலன் தேவைப்படுது ஒன்று எனக்கு நல்லது நடக்கணும் இல்லைன்னா புண்ணியம் வரணும் ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு அந்த வழிபாடு இருக்கு அதனால பூஜைதான் நடக்குது சரி மந்திரம் ஏன் தேவைப்படுது மந்திரம் பண்றதுனால மனம் அமைதியாகுது அதனால நான் மந்திரம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அல்லது அன்னதானம் பண்றேன் ஏன் அன்னதானம் பண்றேன் புண்ணியம் வேணும் அல்லது நாலு பேருக்கு நல்லது செய்யறேன் அது யார் செய்யறா நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் ஸோ இந்த அகங்காரம் மமகாரத்துக்குள்ள தனித்துவமா தான் மனிதனா இருக்கிற வரைக்கும் அந்த இறைத்தன்மைக்குள்ள நுழையவே முடியாது எப்போ இறைத்தன்மைக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னா இங்கு நான் செய்வது ஒன்றும் இல்லை அது மட்டும்தான் இருக்கு எல்லாமா இருந்து அதுவே இயக்கிட்டு இந்த கருவி வச்சு இந்த காரியத்தை செய்ய வச்சிருக்கு அந்த கருவி அந்த காரியத்தை செய்ய வச்சிருக்கு இப்ப படைக்கிற வேலையும் அதுவே செய்து அழிக்கிற அதுவே செய்து இதை நான் போய் தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்போ ஒருத்தன் எப்ப பிறந்தான்னு எனக்கு தெரியாது இனி கொரோனாவில் இறந்துட்டான்னா இப்போ அவனை எப்போ படைச்சது எப்போ அவனை இறக்க வைக்கணும்னு அது தீர்மானிக்குது இப்போ இடையில நீங்க போய் தடுத்துட முடியுமா ஆனா சயின்டிஸ்டனுடைய அகங்காரம் என்ன டாக்டர்ஸனுடைய அகங்காரம் என்னன்னா நான் மருந்து கொடுத்து அவனை காத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி காப்பாத்திருந்தா இப்போ இத்தனை மரணங்கள் இந்த ரெண்டு டோஸ்ல காப்பாத்திருக்க வேண்டியதுதானே வேக்சின் ஒன் வேக்சின் டூ போட்டப்போ ஏன் திருப்பி திருப்பி கொரோனா வருது திருப்பி திருப்பி ஏன் சாவறான் இப்ப இங்க பிறப்பு இருப்பு இறப்பு எல்லாமே அதன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் தான் இருக்கிறது அதுவே நான் அப்படின்னு யாருக்கு புரிய வருதோ அவங்க பியாண்ட் திஸ் மைண்ட் பியாண்ட் திஸ் பாடி இந்த மனம் உடல் கடந்த அந்த உணர்வாக மாறிவிடுகிறார்கள் அவர்களால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் என்னால் இயங்குகின்றது சுப்ரீம் பவராக மாற முடியும் ஏன்னா சுப்ரீம் பவர்ங்கிறது என்னன்னா தன்னால் கட்டுப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட முடியும் ஆனா நமக்குள்ள வந்து அந்த ியால வரைக்கும் நீங்க வந்து உங்களை வேறுபடுத்தி பார்க்கின்ற வரைக்கும் நீங்க யாருக்கும் ஒருத்தர் அடிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர என்றுமே நீங்க அந்த பூரணத்துக்குள்ள நுழைய முடியாது ஏன்னா பூரணம் என்பது பிரிக்க முடியாது பூஜ்யத்திலிருந்து பூஜ்யத்தை பிரித்தாலும் எஞ்சி இருப்பது பூஜ்ஜியமேனு ஏன் சொல்றோம் அதே பூஜ்யத்தை நீங்க டிஸ்ட் பண்ணி எட்டா பிரிங்க எட்டா பிரிச்சா ரெண்டு பூஜ்ஜியம் வந்த மாதிரி இருக்கும் அப்படியும் எஞ்சி இருக்கிறது பூஜ்ஜியம் தான் திருப்பி அதை ரெண்டு மாதிரி சேர்த்தாலும் பூஜ்யம் தான் அங்கே இருக்கும் அப்படி நீ என்ன பண்ணாலும் பூஜ்ஜியம்தான் இப்ப இதான் வந்து வரலாறு வந்து சூட்சமா சொல்றாரு எட்டு ரெண்டும் அறியாதவர்கள் எட்டு ரெண்டு ரெண்டு வார்த்தையை சொல்றாரு ஆ உ அது பேசுது அது சயின்ஸ் வந்து லைட் அண்ட் சவுண்டுன்னு சொல்லுது இப்ப இதெல்லாம் வந்து ஜென்ரலா ரொம்ப சூட்சமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப டெப்த்து சப்ஜெக்ட் பட் நம்ம பழைய மாதிரி அந்த சவுண்ட் அண்ட் லைட்டுக்குள்ளேயோ அப்புறம் அந்த எட்டு ரெண்டுன்ட்டு அந்த பழைய பாடத்திட்டத்துக்குள்ளேயோ எல்லாம் போக ரொம்ப சயின்டிஃபிகலாம் உங்களை புரிய வச்சிருக்கேன் எட்டு ரெண்டு எப்படின்ட்டு ஒரு பூஜ்யத்தை டிஸ் பண்ண எட்டாக மாறும் அந்த எட்டுல ரெண்டு பூஜ்ஜியம் சேரும் இப்போ இந்த எட்டு ரெண்டு சேர்ந்தா பூஜ்யம் தான் அங்கே வரும் வேற ஒன்றும் இல்லைங்க அப்போ அந்த பூஜ்யம் தான் இறைவன் அதுதான் நான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பூஜ்யம் ஆயிடுவீங்க நீங்க பூஜ்ஜியம் ஆயிட்டீங்கன்னா தான் உண்மையிலேயே நீங்க வந்து இறைவன் ஆகிறீங்க ஆன்மாவாகிறீங்க அறிவா மாறுறீங்க ஆனால் நீங்க பூஜ்யத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எண்களுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க சொல்ற வரைக்கும் நீங்க மைண்ட்ல தான் இருக்கீங்க உணர்வுல இல்லை இதில் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பாடத்திட்டத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன கேளுங்க இப்ப நீங்க அவங்க பேசலாம் கண்டினியூஷன் இருக்கு ஆனா அடுத்த கிளாஸ்ல தொடருவோம் ஏழை முக்கால் ஆயிடுச்சு இல்லையா ஒரு கால் மணி நேரம் உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இந்த எடுத்த பாடத்திட்டங்கள் சந்தேகம் இருந்தால் கார் மென்ட் சொல்லுங்க எல்லாம் அறிவா தான் இருக்கு அப்படிங்கறதா இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சக்தி இருக்கு வந்து இப்போ நம்ம வந்து எல்ல எட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நமக்கு ஒரு வட்டம் அப்படிங்கிற ஒரு குறுகிய அளவுல இருக்கிற மாதிரி தோணுது அப்புறம் அது பேரறிவா இருந்துட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்க எப்படி மாட்டிக்குது அப்படிங்கறதும் எனக்கு குழப்பமா இருக்கு இதுதான் கேட்ட கேள்வி அதாவது அதாவது பூஜ்ஜியம் அப்படிங்கறது உங்களால ஏத்துக்க முடியல ஏன்னா அந்த பூஜ்ஜியத்தை வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா நீ படிக்கலன்னா முத்த போட்டுருவேன் அப்படின்னு வாதியார் பயமுறுத்துருந்தோம் நல்லா படிச்ச பயனுக்கு நூத்துக்கு நூறு போட்டு உங்களுக்கு வெறும் சைபர் போட்டு விட்டா உங்களுக்கு என்ன ஆகும் ஐயோ நான் சைபர் வாங்கிட்டு அவன் நூறு வாங்கிட்டானே அப்போ இனிமேல் சைபர்ங்கிறது எனக்கு ஆகவே ஆகாது அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் ஆயிடுது பாத்தீங்களா அந்த மைண்ட் செட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரிஜினல் சைபரை ஏற்றுக்க மாட்டேங்குது ஒரிஜினல் ஜீரோவை ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன்னா இங்க எல்லாமே ராங்காக தானே நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இப்போ நூத்துக்கு நூறு வாங்கினா அவன் நல்லா மாணவன் சைபர் வாங்கிட்டு அவன் கெட்ட மாணவன் அப்படின்னு தான் அவங்க சொல்லி தரது அப்போ இந்த மாதிரி புறா அறிவை வச்சுக்கிட்டு நம்ம பயணிக்கும் போதுமா அது முரண்பாடாகத்தான் இருக்கும் ஏன்னா இது வந்து டோட்டலி கான்ட்ராஸ்ட் சப்ஜெக்ட் தானே இப்போ இறைத்தன்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெப்துக்குள்ளே போய் பாருங்களேன் எல்லாமே கான்ட்ராவா இருக்கும் ஏன்னா இங்க வந்து ஜீரோ தான் வந்து இறைவன் தான் நம்மளால ஏத்துக்கவே முடியல பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட விஷயத்த எவ்வளவு சூட்சமா பெரியவங்க சொல்லியிருக்காங்க பூஜ்யத்துக்குள்ள ராஜ்யம் தான் கனதாசன் பாட்டு கூட ஒன்று இருக்கு அதே மாதிரி சாமியார்கள்லாம் சும்மா போட்டுக்க மாட்டாங்க பூஜ்யஸ்ரீ யாராவது போட விரும்புவாங்களா பூஜ்யம்னா ஐயா அது வெறும் சைபர் அதை போய் நான் போட்டுக்கிறதா நான் பூரணம் போட்டுக்கலாம் ஆனா என்ன அங்க முழுமை தானே அந்த முழுமைன்னு நீங்க பாக்குறதுக்கு பதிலாக அதை நீங்க ஜீரோங்கிற வேர்டை வந்து நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போய் பாக்குறீங்க பார்வதான மாற்றி பாக்குறது இப்ப கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிற வந்து சிகப்பு கண்ணாடி போட்டா அல்ல சிகப்பை தெரியற மாதிரி உங்க மைண்ட் செட் எப்படின்னா ஜீரோன்னா முழுமையின்னு பாக்குறது பதிலாக அதை வந்து ஒரு குறையா பார்க்குறது எப்படி பாக்குதுன்னா சைபர் அது வந்து ஜீரோ அதுக்கு மதிப்பே இல்லை அதுக்கு வந்து எனக்கு யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தாட் வச்சிருக்குது மைண்ட் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அது அப்படித்தான் தெரியும் ஆனா அதுவே நீங்க நிலமா பாருங்களேன் பூரணமா இருக்குல்ல ரவுண்டா இருக்கு அழகா இருக்குல்ல அப்ப அதை பூரணம்னு சொல்றீங்க அப்ப மட்டும் ஒத்துக்க முடியுது அதே நிலா கொஞ்சம் தேஞ்சிட்டா அதை முழுமை இல்லைன்னு சொல்றோம் அப்ப அந்த பூரணத்தை இந்த ஜீரோட பொறுத்துங்க பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பூரணமா தெரியும் அதனால தான் அதுக்கு பூரணம் சூன்யம் ஜீரோ ஃபைபர் என்ன வேணா பேர் கொடுத்துட்டீங்க வட்டம் அல்லது வெளி வெட்ட வெளி அப்படின்னு என்ன வேணா பெயர் கொடுத்துக்கலாம் எல்லாமே ஜீரோ தான் ஜீரோல இருந்து தான் தொடங்குது ஜீரோல இருந்து தான் எல்லாமே தொடங்குது ஜீரோல இருந்து தான் எல்லாமே போய் ஒடுங்குது அப்போ இந்த ஒடுங்குற இடமும் ஜீரோ தான் தொடங்குற இடமும் ஜீரோ தான் இதை தான் நம்ம இந்திய விஞ்ஞானிகளை அப்பயே கண்டுபிடிச்சாங்க ஆவியப்பட்டா கண்டுபிடிச்சது பூஜ்யத்தை இங்கே இந்தியா தான் கண்டுபிடிச்சது முத முதல்ல அப்புறம் இந்த பூஜ்யத்து தான் இன்னைக்கு இன்றைய நவீன கம்ப்யூட்டர்லயும் யூஸ் பண்றோம் பூஜ்யம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது பைனரியிலேயே ஜீரோ ஒன் தான் ஒர்க் பண்ணும் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே உள்ள எப்படி ப்ரோக்ராமிங் கோடு எதுல எழுதப்படுதுன்னா ஜீரோ ஒன்ங்கிற பைனரியில தான் எழுதப்படுது அப்போ ஜீரோ ஒன்னுங்கிற பைனரியில ஜீரோ இல்லைன்னா வெறும் ஒன்னை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்ப ஜீரோ இருக்கணும் ஜீரோ இல்லாம இயங்காது அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்குங்க சந்திரா இருக்கணும்னா உயிர் இருக்கணும் அப்ப உயிர் இருக்கணும்னா அங்க இறைவன் இருக்கணும் அப்பதான் அது அந்த இடத்துல இயக்கம் இருக்கும் அப்ப அப்ப இயக்கம் அங்க இறைவன் இல்லைன்னு அர்த்தம் அப்படித்தானே கணக்கு அப்ப இங்க இயங்குறது அவனுடைய சக்தியினால இயங்குது இயக்கத்தை நிறுத்திட்டானா அங்க அவனுடைய சக்தி இல்லை அவளவுதான் விஷயம் அப்படி புரிஞ்சுக்குது அப்ப அந்த அடிப்படையில இங்க வந்து ஒண்ணு மட்டும்தான் இருக்குது அது ஜீரோ மட்டும்தான் இருக்குது அதுதான் இறைவன் அதுதான் நீங்க அது நான் நீங்க புரிஞ்சுக்கிறதுல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மனசையும் உடலையும் விட்டுட்டு இந்த மனதை வந்து பிராட் மைண்டா மாத்தி அந்த அறிவு கிட்ட ஒப்படைச்சுக்கணும் நான் இப்படிப்பட்ட ஒரு பேரறிவா நான் இது தெரிஞ்சிக்காம நான் சாதாரணமா சிற்றறிவுக்குள்ள இருந்துட்டு இருக்கேனா என்னுடைய அறியாமல் இப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதா எனக்கு இவ்வளவு விளக்கம் வந்து தெரியாம இருந்தது அப்படின்னு புரிதலுக்கு வரணும் ஆனா நீங்க எனக்கு அந்த பேரறிவு வந்து எப்படி சிற்றறிவுக்குள்ள சிக்கிக்கும்னு சொல்லி கேட்கக்கூடாது ஏன்னா சிற்றறிவுங்கிறது இங்க இல்லையே பேரறிவு மட்டும்தான் இருக்குது நீங்க வந்து தேவையில்லாத குப்பைகளை ஏற்றி வச்சுக்கிட்டு நான் சிற்றறிவுன்னு சொல்றதுனால அது சிற்றறிவுன்னு நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல அந்த அறிவினுடைய வெளிப்பாடு தான் இந்த சிற்றறிவே இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸ் ஆகட்டும் சாஸ்திரம் ஆகட்டும் அது அந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தானே பிரம்மம் இல்லைன்னா இங்கே சயின்ஸும் இல்லை சாஸ்திரமும் இல்லை அப்போ ஒருத்தர் வந்து சாஸ்திரத்தை சொல்றாருனால அவர் நல்லா உத்தமர் ஒருத்தர் வந்து சயின்ஸ் சொல்றாருனால அவர் கெட்டவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல ஏன்னா சயின்ஸும் அதுகிட்ட இருந்தா வந்திருக்கு சாஸ்திரம் அதுகிட்ட தான் வந்திருக்குது நீங்க சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி சாஸ்திரம் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுடைய இலக்கு என்ன நீங்க எதையோ அடைய போகிறீர்களா அதை மட்டும் தான் நம்ம பாக்கணும் அடைய போற இலக்கு வந்து நான் எங்க இருந்து கிளம்புறேன்னா அங்க போய் சேர முடியுமாங்கிறதா நீங்க பாக்கணும் இப்ப உங்க வீட்டுல இருந்து கிளம்புறீங்க ஒரு நார்த் இந்தியா டூர் போறீங்க நீங்க போய் டெல்லி ராஜஸ்தான் எங்க சுத்துங்க கடைசியில வீட்டுக்கு தான் வர ஆசைப்படுவீங்க அங்கேயே தங்கிடுவீங்களா எவ்வளவு சூப்பரான இடம் வேணாங்க கொடுக்கட்டும் உங்களுக்கு தங்குறதுக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் கொடுக்கட்டுமே ஆனா நீங்க வந்து என்னைக்கால ஒரு நாள் கண்டிப்பா என்ன பண்ணுவீங்கன்னா இல்ல என்னுடைய வீட்டுக்கு போகலாம் போதும் அப்படின்னு தோணும் ஏன்னா உங்களுடைய விரும்புவீங்க ஏன் அந்த விருப்பம் வந்து உலகில் ஏற்படுதுன்னா உண்மையாவே உங்களுடைய சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் அதனால நீங்க வந்து திருப்பி திருப்பி எனக்கு அதை ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியலன்னா நீங்க மனசு மாத்த முடியலன்னு சொல்லுங்க வேணா ஒத்துக்குவேன் ஏத்துக்க முடியலன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் ஆஹ் மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது ஏத்துக்க மாட்டிங்குதுன்னா மனம் பக்குவப்பட்டுல அர்த்தம் இன்னும் நிறைய விஷய சுகங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்குது அதாவது அசத்தியத்தை நம்பிக்கிட்டு இருக்கு சத்தியத்தை பிடிக்க முடியாம ஏதாவது எதிரில பாக்குறது உண்மைன்னு நினைக்குது ஆனா அது வந்து போறதுன்னு தெரியுது மனசுக்கு ஆனா அதை விடமாட்டேங்குது அப்ப அது யார் தப்பு குரங்குக்கு வந்து இப்போ ஒரு இதுல போய் மா புடிச்சுக்குது சிக்கிக்குது அதுல விட முடியல அப்ப அந்த மாதிரிதான் இதெல்லாம் போய் நம்ம சிக்கோம் தேவையில்லாம மனதளவுல அதை விட முடியாம தவிக்கிறோம் அதை நம்ம விடுவது நம்ம பிரத்யேக அறிவு தேவைப்படுது இல்ல அறியாமையில சிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த அறியாமையை சுட்டி காட்டுறோம் நாம் இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்றோம்னா நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தவறா சிக்கிக்கிட்டு இருக்கீங்க இதுல இருந்து விடுபடுங்க அப்படின்னு உங்களுடைய அஜானத்தை நான் சுட்டி காட்டுறேன் நீங்க ஒண்ணு அதை அனலைஸ் பண்ணணும் அதுக்குதான் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப உங்க மனித உடல்ல தான் இந்த அனலைசிங் கெப்பாசிட்டி இருக்கு ஒரு மிருகத்துக்கோ ஒரு பறவைக்கோ இந்த அனலைசிங் கெப்பாசிட்டி கிடையாதுல்ல அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தேன்னா அது இருந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன் நான் யாருன்னு சொல்லுமா ஆனா மனிதன் மட்டும்தான் தன்னை அனலைஸ் பண்ணி யாருன்னு சொல்ல முடியும் அப்படி அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கு கூட ஒரு பிரத்யேக ஆற்றல் இருக்கிற கிளாஸுக்கு வர முடியும் இதே எல்லாரும் மனிதர்கள் தான் இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கனித்துவமா பிராக்டிஸ் பண்ணணும் என்ன நான் எங்க சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க மைண்ட நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு இங்க தெரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த உலகம் அப்படியே உங்களுக்குள்ள வந்துருது அவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு வேறாக இங்க எதுவும் இல்ல அப்ப இங்க நீங்க இங்க செயல் செய்பவன் செயல் செய்யப்படும் காரியங்கள் எல்லாமே நீங்கள் இருக்கிறதுனால தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஈகோ போயிடும் ஏன்னா எனக்கு வேற இதுவும் இல்லை அப்போ நான் இங்கே போய் என்ன பந்தா பண்ணுறதுக்கு இருக்கு இப்போ டுவாலிட்டி இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒன்று செய்யும்போது நான் செய்யறது சூப்பர் அவன் செய்யறது சரியில்லைங்கிற டுவாலிட்டி எல்லாம் வருது இங்கே நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னா ஒரு தப்பாக ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது தேவைங்கிறதுனால தான் அந்த காரியத்தில் அவனை வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அப்படி நீங்கள் அங்கே வந்து ஏற்றத்தாழர்கள் பார்க்க மாட்டீங்க அந்த டுவாலிட்டி போயிடுங்க சொல்லுங்கம்மா இல்ல எனக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு அது தெரியாமையும் ஒரு நான் ஒரு சந்திராவே நினைச்சு என்னால எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னு குழப்பமாயிருந்தேன் ஆமா ஏன்னா பிரம்மாண்டத்தை படைச்சுக்கிட்டது மைண்ட் தானே அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டது மைண்ட் தானே அந்த மைண்டு தன்னுடைய பிரம்மாண்டத்தை படைச்சிக்கிட்டதை வந்து என்னுடைய ஏற்றி எண்ணம் அதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய எண்ணம்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சோர்ஸ்குள்ள திரும்புதோ அதான் நான் சொன்னேன் உதித்த இடத்துல ஒடுங்குதோ அப்பதான் அது தன்னுடைய ரியாலிட்டியை புரிஞ்சிக்க முடியும் ஒழுங்காம புரிஞ்சிக்கவே முடியாது இப்ப நீங்க எங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா பார்ப்பான்ங்கிற இடத்துல இருந்து பார்வை வழியா பார்க்கப்படும் பொருள்ல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க இப்ப பார்க்கப்படும் பொருள் உங்களை பொறுத்த என்னன்னா நிறைய இருக்குது அப்படி அது பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்குது பார்க்கப்படும் பொருள்கள் இப்போ நீங்க எதை பார்த்தாலும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்க முடியுது ஒவ்வொன்றும் விதவிதமா இருக்கு அதை அனுபவமாக்குறதோ அது அனுபவிக்கிறதுக்கோ அதை பத்தி அறிந்து கொள்வதற்கோ ஆர்வம் இருக்கு அப்போ இதுக்கு வந்து ஒரு இன்ஃபினிட்டி லெவலில் போயிடுது இன்ஃபினிட்டி லெவல்லாம் இதுக்கு ஒரு லிமிட்லெஸ் ஏன்னா எல்லையே கிடையாது இப்போ இதுக்கெல்லாம் ஆய்ஸ் பார்த்தாது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நூறு ஆண்டுகள் தான் உங்களை ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் நூறாண்டுக்குள்ளே பார்த்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கான்னா கிடையாது நீங்கள் ஆயிராண்டுகள் நீங்கள் வாழ்ந்தா கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த ஹோல் யூனிவர்ஸில் இருக்கிற விஷயத்த நீங்க என்ஜாய் பண்ணி அல்லது அனுபவப்பட்டோ அல்லது அதை பத்தி அறிந்து கொள்ளவோ கூட முடியாது அதனாலதான் பெரியவங்க சொல்றாங்க கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம கத்துக்கவே முடியாது அவ்வளவு விஷயங்கள் இங்க கொட்டி கிடக்குது அவ்வளவு விஷயங்கள் வெளியே இருக்குது ஆனா இப்ப ஈஸியா ஒன்ன கத்துக்கலாம் என்னன்னா அதாவது அந்த பார்க்கப்படுகின்ற பொருள் வந்து பார்வை இருப்பதனால்தான் தெரிகிறது அந்த பார்வை எங்க வந்துச்சுன்னா பார்ப்பான் இருப்பதனால்தான் வந்ததுன்னு தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க அப்படியே பார்ப்பான் கிட்ட திரும்ப வேண்டியதுதானே உங்க வேலை அதைத்தான இறைவன் கிட்ட போங்கிறேன் மூலத்துக்கு ஒடுங்குங்கிறேன் நானு மைண்ட் தானே இப்ப ஒடுக்க சொல்றேன் இறைவனு கிட்ட திரும்புங்க இறைவன்கிட்ட திரும்புங்கன்னா நீங்க என்னவோ சந்திரா போய் இறைவன் கோயில்கிட்ட போய் இறைவனை பிடிக்கிறேன் கோயில் போயில போயிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் இந்த விஷயத்த அந்த காலத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க சரி சொல்லி கொடுக்காதனால இறைவன் கிட்ட போங்கன்னு சொன்ன உடனே எல்லா ஆளுக்கு ஒரு தேங்காய் வாழைப்பழத்தை வாங்கிட்டு கோயில் கோயிலா குத்திக்கிட்டு இருந்ததுனால இறைவன்கிட்ட போயிட முடியுமா இல்ல அப்படி தேங்காய் வாழப்பழத்தை கொண்டு போய் இறைவனு கிட்ட கொடுத்துட்டா இறைவன் அருள் குடுத்துருவானான்னு கேக்குறேன் தேங்காய் வாழைப்பழம் தான் இறைவனே கொடுத்தானு அப்புறம் அவங்களுக்கே போய் திருப்பி கொடுத்து என்ன பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது நம்ம எங்க இப்போ திரும்ப வேணும் சோர்ஸ் எங்க இருக்கு நமக்கு என்னுடைய கிட்ட எங்கிட்டேயே தான் சோர்ஸ் இருக்கு நான் தான் வெளியே கொண்டு வந்தேன் பிரச்சனையை நான் எங்குள்ளயே தான் திரும்பணும் அப்போ நீங்க உங்களுக்குள்ள திரும்புங்க இப்போ உங்களை திரும்புறதுக்கு வந்து நான் டைரக்ஷன் சொல்லுவேன் வழிமுறைகள்லாம் சொல்லுவேன் ஆனா திரும்புறது நீங்க தான் முயற்சி எடுக்கணும் ஆஹ் நீ உங்களுக்கு தான் நானே எப்படி திரும்ப முடியும் அதனாலதான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக அவங்கவுங்க வேலையில செஞ்சாதான் அந்த உலகம் அவங்களுக்கு காணாம போகும் இப்ப நீங்க இல்லாம போனா இந்த உலகம் உங்களுக்கு இருக்காது நான் இல்லாம போனா இந்த உலகம் எனக்கு இருக்காது இப்ப நான் இறந்துட்டேன்னு வைங்களேன் இப்ப இந்த உலகம் எனக்கு இல்ல எனக்கு சந்திரா தெரியாது திருஞானம் தெரியாது என்னுடைய குடும்பம் மனைவி குழந்தை என்னுடைய சொத்து பேங்க் பேலன்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது நான் இல்லைன்னா ஆனா நீங்க எல்லாம் இருப்பீங்கல்ல அப்போ என் நான் எப்படி என்னை இழந்து நான் இந்த உலகத்தை இழக்கிறனோ அது மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க உங்களுக்குள்ளே போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கிங்க அப்போ ஒரு இழப்புங்கிறது எப்படி நான் இல்லாமல் போனால் எல்லாமே இழந்து போயிடுறேன் இப்போ எல்லாமே இழந்துடுறேன்னா ஒருத்தர் இல்லைன்னா எனக்கு எல்லாமே காணுமே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொன்றா இழக்கணும் அப்படின்னா அது நடக்குமா இப்போ நான் இன்னைக்கு வந்து சந்திராவை இழந்துடுறேன் நாளைக்கு திருஞானத்தை இழந்துடுறேன் நான் இன்னைக்கு குடும்பத்தை இழக்கிறேன்னா அது நடக்குமா நான் இறந்துட்டா எல்லாம் இழந்துடுறேன் அது மாதிரி நான் என்னை உணர்ந்து கொண்டால் எல்லாம் உணர்ந்துடுவேன் அதத்தான் எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகமோ அதை அறிவதே அறிவுன்னு சொல்லி நான் அதுவும் உபனிசத்து மந்திராவ நான் முதல் முதல் என்னுடைய இதுல போர்ட் பண்ணியிருப்பேன் அப்ப புரிஞ்சுக்கங்க நீங்க வந்து மைண்ட் லெவல்ல வெளியே வந்து டிஸ்ட் ஆயிட்டீங்க இப்ப மீண்டும் உங்க டிஸ்டான மைண்ட ரிலீஸ் பண்ணி விட்டு ஜீரோக்குள்ள திரும்புங்க திரும்பினீங்கன்னா நீங்க உங்களுடைய சோர்ஸ் உள்ள போயிடுவீங்க போயிட்டீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க இப்ப நீங்க மட்டும் தான் இருப்பீங்கன்னா திருப்பி திருப்பி எப்படி எடுத்துக்கணும் அந்த ஜீரோக்குள்ள ஒண்ணுமே இல்லாது எம் டி சூன்யம் திருப்பி நெகட்டிவ் தாட்குள்ள போய் எடுத்துக்க கூடாது அந்த சூன்யத்துக்குள்ளதான் எல்லாம் ராஜ்யமே இருக்கு பூஜ்யத்துக்குள்ளதான் இந்த ராஜ்யமே இருக்கு இந்த ஹோல் யூனிவர்ஸ் அல்ல அந்த பூஜ்யத்துக்குள்ள இருக்கு அந்த வெட்டவெளிக்குள்ள இருக்கு அப்ப இதெல்லாம் உங்களுடைய படைக்கப்பட்ட பொருள் என்ஜாய் பண்ண யாரு வேண்டாங்கிற ஆனா அறிவா இருந்து செய்யும் போது உங்களுக்கு இதுல விருப்பு விருப்பம் இல்லாம அதை என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க எப்ப மைண்டுக்குள்ள போயிட்டீங்களோ அப்ப இதுல ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்க என்ஜாய் பண்ணும் போதுதான் நீங்க அதுல பிரச்சனைகளை பாக்குறீங்க ஆனா நீங்க அறிவா உணர்வா இருந்து இந்த உலகத்தை பாருங்களேன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆனந்தமயமா தெரியும் அதைத்தான் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் இறைத்தன்மையை பற்றி சொல்கிறேன் ஏன்னா சத்துங்கிற இருப்பு வந்து சித்துங்கிற அறிவோட அட்டாச்மெண்ட் ஆனால் ஆனந்தமே மலரும் இல்லைன்னா ஆனந்தமே கிடையாது சும்மா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நான் ஆனந்தமானவன் நான் எனக்கு ஆனந்தமே வரல ஆனால் ஏன் வர மாட்டேங்குது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது வரவே வராது உங்களுக்கு ஆனந்தம் ஆனந்தமயி அம்மாவை வேணா பாறையில் போட்டோம் ஆனந்தமா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாறையில் அது மாதிரி புடிங்க டக்குன்னு பிடிங்க உள்ளே போங்க உங்களுடைய சோர்ஸுக்கு திரும்ப இதை தான் உள்ள போ உள்ள போகிறான் கடவுளுங்கிற வார்த்தைக்கே சூட்சமாக தான் சொல்லப்பட்டிருக்கு உள்கடை அதை திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க உள்கடை உள்கடை உள்கடை உள் கடவுள்னு அப்படியே சேஞ்ச் ஆகும் அந்த உள்கடை உள்ள கடந்து போ உன்னுடைய சோர்ஸுக்கு திரும்பு உன்னுடைய மூலத்துக்கு திரும்புன்றத இன்டெரக்டாக சொல்கிறாங்க பெரியவங்க பட் நாம் எல்லாமே அதை தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அஜ்ஞானத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் நான் இந்த அஜ்ஞானத்தை உடைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் சுட்டி காட்டுறேன் இதை ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கு வரலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் வலியுறுத்துறேன் சரிங்கம்மா மணி எட்டாச்சு வேற யாராவது கேட்கணுமா அப்படியே போக போக புரியும் இன்னும் கவலைப்பட வேண்டாம் கிளாஸஸ் வந்து உங்களை கரெக்டா இருக்கேன் ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த பாடத்தை கவனிச்சு கேட்கும் உங்களுக்குள்ள புரிதல்கள் வரும் இந்த புரிதல்கள் ஏன் உங்களுக்கு கொண்டு வந்து டீச் பண்றேன்னா உங்களுடைய அறியாமையை சுட்டி காட்டுறேன்னா உங்களுக்குள்ள அந்த அறிவு மலர ஆரம்பிக்கும் போது நீங்க எல்லாமே உங்களுக்கு விலகிடும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க சோர்ஸ்ல போய் உக்காந்துருவீங்க அவ்வளவுதான் நான் இதுவாக இருக்கிறேன்னு தெரியாம ஒரு நாள் இருந்துட்டான் பாரு எவ்வளவு ஒரு முட்டாளா இருந்திருக்கேன்ட்டு உங்களுக்குள்ளயே அந்த உங்களை நினைச்சி வெக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அது நடந்துரும் கூடிய விரைவில் நடக்கும் நடக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த கிளாஸு அதனால மீண்டும் நம்ம திருப்பி திருப்பி இந்த வகுப்பு கண்டினியூஷன்ல நிறைய கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புரிதலோடு நீங்கள் பயணிக்கும் போது தான் இந்த வகுப்பினுடைய நோக்கம் வந்து முழுமையாகும் அதனால முடிச்சுக்கலாமா வகுப்பா இல்லை வேற வேற சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதுவாக தானே இருந்தேன் அப்புறம் என்ன எதுக்காக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அப்புறம் இப்போ அதுவா தான் இருக்கிறீங்க நீங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணவே இல்லை ஆனா இந்த சேஞ்சஸ் எல்லாம் நான் இருக்கிறதுனாலதான் இருக்குதுங்கிறத நீங்க ஏத்துக்க முடியல ஏன்னா உங்ககிட்ட டுவாலிட்டி மைண்ட் கிரியேட் பண்ண நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் வேற அது வேறுங்குற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போய் இதை பூரா நீங்க என்னவோ உங்களுக்கு வேற படைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வேற இந்த உலகம் இருக்கிற மாதிரியும் நீங்க ஒரு தாட்ஸ் வச்சிருக்கீங்க பாருங்க அங்க தான் நீங்க பிரியுறிங்க இந்த பிரிவினை அங்கதான் இருக்கு நீங்க வந்து இப்ப இந்த பாடத்திட்டத்தை படிக்கும் போது அந்த டுவாலிட்டியை கடந்து நீங்க ஒன்ன ஸ்கூல்ல வரும்போது உங்களுக்கு அந்த டுவாலிட்டி சுத்தமாக காணாம போயிடும் அப்ப நீங்க உங்களுக்கு வேறாக இங்க ஒண்ணுமே இல்லைன்னு நல்லா புரிய வரும் இப்ப நீங்க கேட்கறது வந்து நான் அறிவா இருந்துகிட்டு எப்படி அறியாம வந்ததுன்னு கேட்டா இங்க அறிவும் அறியாமையும் யாருக்கு உங்களுக்கே தான் ஒரே விஷயம்தான் ரெண்டுமே அடங்கியிருக்குது எந்த ஸ்டேட்ல இருக்கு அறிவும் அறியாமையும் அறிவும் அறியாமையும் கடந்திருந்தா அதுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து ஈஸ்வரான்னு பேரு அறிவு மட்டுந்தான் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு பேர் பிரம்மம்னு பேர் இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அறியாமையில் இருக்கீங்க அறிவு அறிவாக நம்ம ஆறுனு ஆசைப்படுறீங்க அப்போ அறிவும் அறியாமையும் கலந்த நிலைப்பாடு தான் இங்கே நீங்கள் ஈஸ்வரா இந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் லெவலில் தான் யோசிக்க முடியுது அறிவு லெவலுக்கு போக முடியல இப்போ நான் இது தான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு அந்த பிரிதல் வந்து அறிவுகிட்டிருந்து வந்து தான் இந்த ட்யாலிட்டி வந்தது நீங்கள் மீண்டும் கொண்டு போய் அறிவுக்கிட்டே ஒப்படைச்சுடுங்க நீங்களாம் இங்கே ஒன்றும் பிரிக்கலை நீங்கள் ஒன்றும் இங்கே படைக்கலை எல்லாம் அதுதான் படைச்சிருக்கு அதுக்குள்ள ஒரு அங்கம் தான் இந்த உடல் இந்த உலகம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தனித்துவமான திங்கிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடையாது நீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு கேட்க முடியுது அப்ப அது மட்டும்தான் இருக்குதுங்க புரிஞ்சுக்குங்க அவ்வளவுதான் சரியாங்க வர வர கிளாஸ் போக போக புரியும் திருப்பி திருப்பி இந்த மாதிரி கிளாஸுகளை வந்து ரிப்பீட்டடா கேளுங்க அப்பதான் எங்க நம்ம ஸ்கிப் பண்ணிருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அந்த இடத்துல நமக்கு சரி பண்ணிக்க முடியும் மற்றபடி இந்த வகுப்பு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இருந்தாலும் காலத்தை கருதி அடுத்த சனிக்க மீண்டும் இந்த வகுப்ப நாம் தொடருவோம் நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம்